ம்ோமா விதாதிபூர்வம் வை வேதாஹு பிருணோோதி தஸ்மம்மாத்முஷம் முமுக்ஷுமம் பிரபே ஓம் நமோதிப்போமவித்தயப்போ வம்சரிஷிப்போ மகத்தோ நமோ குருப்ப ோபப்ளவரோமஸ் ஓம் ப்ரந்தம் பரமசுகம் கேவலம் ஜானமூர் ம்ீதம் ககனசத்துஷம் தியலியம் ஏகம் நித்தியம் விமலமலம் சர்வீசாட்சிபோதம் பாவீதம் திரிக்குணரம் சம் நமா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருரேவரம் பிரம தஸ்மஸ்ரீ குரவே நமக முதல் ஸ்லோகம் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் படிக்கணும் இந்த புஸ்தகம் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகிராசைகர்மணே ஐம்பத்திநாலு ஐம்பத்திநாலாக சொல்லி எடுத்துங்க ஏகதனிசனாபியே சேதசா தசையேனே நித்சனமுச்ச பஞ்சி முதலியகம் இதற்கு நாம் இப்போ விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் என்னுடைய சுரூபம் நம்முடைய சுரூபம் ஆத்மாவினுடைய சுரூபம் சச்சிதானந்த சுரூபம் என்ற கருத்தை நிலைநாட்டினார் பிரம்மணும் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்லி இரண்டையும் ஐக்கியப்படுத்தினார் அதன் பிறகு இந்த ஆனந்தம் விளங்கவில்லை சரியாக விளங்கவில்லை சத்து சித்து கூட விளங்குகிறது ஆனந்தம் விளங்கவில்லை என்பதற்காக விளங்கவில்லை என்ற கேள்வி வந்தது அதற்கு ஒரு தடை இருக்கிறது பிரதிபந்தம் இருக்கிறது என்று சொன்னார் அந்த பிரதிபந்தம் என்ன அறியாமை என்ற ஒரு தடையினால் ஆனந்தம் விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறதுன்னா இந்த அறியாமை எப்பொழுது வந்தது எங்கிருந்து வந்தது அப்படி ஒரு கேள்வி வரும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த ஜீவனுக்கு அறியாமை இருக்கிறது என்பதை சொல்வதற்காக சிருஷ்டி தத்துவத்தை விளக்கினார் பிரகிருதி என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி அதில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்கள் இருக்கிறது அதில் சத்துவகுண பிரதானமாக சுத்த சத்துவ குண பிரதானமாக ஈஸ்வரன் வெளிப்படுகிறார் ரஜோகுண பிரதானமாக மலின சத்துவகுண பிரதானமாக வைத்து ஜீவன் என்ற தத்துவம் வெளிப்படுகிறது இந்த ரஜோகுண பிரதானத்தில் அறியாமை இருக்கிறது ஆரம்பத்திலே இருக்கு அறியாமையோடு தான் ஜீவன் வெளிப்படுகிறான் பிறகு தமோகுண பிரதானத்தை வச்சு ஈஸ்வரன் என்ன பண்ணார் இந்த சிருஷ்டியை உருவாக்கினார் அதில் தான் நம்மளுக்கு சூக்ஷம் உடல் சூக்ஷம பஞ்சபூதங்கள் உருவானது இதை எப்படி நீக்குவது அப்படிங்கும்பொழுது இதற்கு ஒருத்த எப்படி நீக்கிறதுங்கும்போது நல்ல சத்குருவை அடைந்து குருவின் மூலமாக விசாரம் செய்து இந்த அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் அதற்காக என்ன சொன்னார்ன்னு சொன்னால் பஞ்சகோஷத்தை சொன்னார் பஞ்சகோஷத்தை அறிமுகப்படுத்தி நம்மளுடைய மூன்று சரீரம் ஐந்து கோஷங்களாக இருக்கிறது இந்த ஐந்து கோஷத்தை நீக்கி ஆத்மாவை பிரித்தால் நாம் இந்த அறியாமையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது அதுக்காக என்ன பண்ணாருங்கன்னா சிரவணங்கிற டாபிக் இந்த வேதாந்தத்தில் முக்கியமாக மூணு சாதனை சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் சிரவணங்கிறது முதல்ல குருக்கிட்ட போய் இந்த நம்மளுடைய அறியாமையெல்லாம் நீக்குவது மனனங்கிறது நீக்கின பிறகு சந்தேகம் வரும் அதை தெளிவுபடுத்துவது நிதித்தியாசனங்கிறது அந்த சிரவணத்தில் கேட்டு சந்தேகத்தை நீக்கின விஷயத்தை மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது இது மூணு வேதாந்தத்தினுடைய சாதனை சிரவணம் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சொல்லும் பொழுது முதல்ல என்ன பண்ணாருங்கன்னா யுக்தி பூர்வமாக ஆத்மா வேறு இந்த ஸ்தூலம் சரீரங்கள் வேறு பஞ்ச கோஷம் வேறுன்னு சொல்லி அன்பய எதிரேக நியாயத்தின் மூலமாக பிரித்தார் அங்கே அணுவிருத்தி வியாபிறத்தி நியாயம்னு பார்த்தோம் அதன் மூலமாக பிரித்து ஆத்மா இதிலிருந்து வேறானது அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குனார் பிறகு இது அறிவுபூர்வமாக யுக்திபூர்வமாக லாஜிக்கலாக பிரித்து விளக்கினார் பிறகு சாஸ்திரம்தான் நம்மளுக்கு கடைசி பிரமாணம் உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு இந்த தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்ளுங்கிறது என்பதற்காக தத்துவமசி என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டார் தத்துனா அது கடவுள் தொம்னா நீ ஜீவன் அசினா இருக்கிறாய் நீ கடவுளாக இருக்கிறாய் நீ பிரம்மனாக இருக்கிறாய் அப்படிங்கிற கருத்து அதை நிலைநாட்டுவதற்காக பாகத்தியாக லட்சணம்னு ஒரு லட்சணத்தை எடுத்துக்கிட்டேன் நம்ம நிறைய லட்சணமெல்லாம் பார்த்தோம் விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லக்ஷணமெல்லாம் பார்த்தோம் இங்கே விட்டு விடாத லக்ஷணத்துக்கு பேர் பாகத்தியாக லக்ஷணம் அந்த லட்சணத்தின் மூலமாக அந்த லட்சணையால் நேரடியாக பொருள் விளங்கவில்லை என்றால் ஒரு வார்த்தைக்கு ஒரு வாக்கியத்துக்கு நேரடியாக பொருள் விளங்கலைன்னு சொன்னால் இந்த லக்ஷணையை எடுத்துக்கொண்டு அது பொருள் பார்க்கணும் நீயும் கடவுளும் ஒன்று ஈஸ்வரனும் ஒன்று எப்படி நேரடியாக பார்த்தா பொருளே விலங்கலை குழப்புது அப்போ என்ன பண்ணார் அதுக்கு இந்த லட்சணையை பொறுத்துனார் ஈஸ்வரன்ட்ட என்ன இருக்குது பிரம்மன்கிற ஒரு தத்துவம் இருக்குது அந்த மாயை சுத்த சத்துவம்ங்கிற ஒரு தத்துவம் இருக்குது ஜீவன்ட்ட என்ன இருக்குது பிரம்மன் இருக்குது மலினசத்துவமான ரஜோகுணம் இருக்குது இந்த மலினசத்துவம் சுத்த சத்துவம் வந்து போகிறது உண்மையாக இருக்கிறதில்ல அது எப்பயும் வரும் போகும் இந்த பிரம்மன் மட்டுமே நிலையானது அதை நீக்கிவிட்டு பார்த்தால் நீயும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினார் ஷரவணத்தில் பிறகு மனனம் வந்தது நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் மனனம் சந்தேகம் என்ன சந்தேகம் வச்சுன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு வில்லங்கமாக கேள்வி கேட்கறது மாதிரி நீ நிர்புண பிரமன் சகுண பிரமன்லாம் சொல்கிற நீ சொல்கிற நிர்குண பிரமன் குணமுடையதா குணம் இல்லாததா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான் நீ எதோட சம்பந்தப்படாதுன்னு சொல்கிற நீ குணத்தை சொல்லும் பொழுது சம்மந்தப்படித்தான் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அது எப்படி நீ சொல்கிற குணமுடையதுன்னு சொன்னால் சகுனம் சகுண பிரமத்தை நீ எப்பயுமே அனித்தியம்னு சொல்கிறீங்க குணம் இல்லை நிர்குணம்னு சொன்னால் அது எதோடையும் சம்பந்தப்படாதது ஒரு பொருள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு வஸ்துவை நீங்கள் சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அதற்கு இவர் அவன் கேள்வி கேட்ட பாணியில் ஒரு ஒரு ஏதாவது கிரிட்டிக்கலாக அவனுக்கு ஏற்றது மாதிரி அவனுக்கு திருப்பி கேள்வி கேட்டு பயில் சொல்லி பிற முறையாக பயில் சொல்கிறார் என்ன கேட்டார் குணம் ஒரு வஸ்து வந்து குணமுட குணத்தோடதான் இருக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு குணம் இருக்கும் குணம்ங்கிறது ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்கும் அப்படிங்கும்பொழுது நீ இந்த குணத்தை விளக்குறதுக்கு ஏதாவது சொல்லிப்பாருன்னு சொன்னால் அவர் சொன்னார் அஞ்சு தோஷம் சொல்லுவேன் நீ குணத்தை விளக்குறாதுன்னா குணம் குணமுடையதை சார்ந்ததா குணம் இல்லாததை சார்ந்ததான்னு கேட்டார் நீ குணம் இல்லாததை சா வெள்ளை நிறம் வெள்ளை நிறமற்ற பாலை சார்ந்ததுன்னு சொல்ல முடியுமா சொன்னால் என்னதுதான் வியாகாததம் கான்ட்ராவர்சியாகுதுதாங்க குணம் உடையதை சார்ந்ததுன்னு சொன்னால் அந்த குணத்தை விளக்கிறதுக்கு நீ என்ன சொல்லுவேன் இன்னொரு குணத்தை சொல்லணும் இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம அஞ்சு தோஷத்தை பார்த்தோம் ஆனால் விரிவாக விளக்கியிருக்க இங்கே விளக்குனா அது டைம் அதிக போயிடும் பிறகு குணத்தில் மட்டும் இல்லை நீ உலகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்க ஒரு செயல் எடுத்துக்க ஒரு ஜாதி எடுத்துக்க என்னத்தை ஏதோ ஒரு சம்பந்தம் எடுத்துக்க என்ன சொன்னாலும் இந்த ஐந்து கோஷத்தை என்னால் சொல்ல முடியும் அதனால் நீ குணத்தை விளக்க முடியலை உலகத்திற்கு பொருளே விளக்க முடியலை பிறகு எதுக்கு நீ இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த சம்பந்தம் வந்து சத்தியமித்தியா சம்பந்தம் அப்படின்னார் அந்த ஒன்று வந்து பொய்யான சம்பந்தமாக இருக்குது பொய்யானதை சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு உண்மையானதை விளக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்க சொன்னார் அதுக்கு சொல்லும் பொழுது இந்த பிரம்மனிடம் வேற்றுமை இருக்கிறது வேற்றுமை இல்லை என்று சொல்ல முடியாத ஆத்மா இங்க இந்த லட்சணையில போதிக்கிறது சம்பந்தம் சொல்கிறது எல்லாமே ஒரு கற்பனைதான் உண்மையிலே கிடையாது அந்த ஒரு கற்பனையான ஒன்றை சொல்லி நாம் விளக்குறோம் அப்படின்னாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் நகை அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த தங்கமும் நகையும் நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்மனும் உலகமும் வேறா ஒன்றா பிரம்மனும் உலகமும் வேறா ஒன்றா சம்பந்தம் உடையதா சம்பந்தம் இல்லாததா சம்பந்தம் உடையதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் புற சம்பந்தம் இல்லாதனு சொன்னாலும் சொல்ல முடியும் ரெண்டுமே சொல்ல முடியாத ஒன்று ஆனால் சம்பந்தம் இருக்குது அது உண்மையான சம்பந்தமாக இல்லை அப்படிங்கிறத சொன்னார் அதுக்கு நகை தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வளையலும் தங்கத்தில் வளையல் செஞ்சிருக்கோம் வளையல் தங்கம் ரெண்டு இருக்குது தங்கமும் வளையலும் ஒன்றா வேறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் வேறு வேறானதா ஒன்றா இந்த உலகமும் பிரம்மணம் ஒன்றா வேறா அப்படி கேட்குறது மாதிரி அப்போ என்ன சொல்கிறான் ஒன்றுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க தங்கமும் இது ஒன்றுன்னு சொல்லியாச்சின்னா ஒன்றுன்னா அந்த நகை அதாவது அந்த வளையல் அழியும் அதாவது தங்கமும் வளையலும் ஒன்றுன்னு சொன்னால் வளையல் அழிந்தவுடன் தங்கம் அழிய வேண்டும் அதை தட்டி நம்ம ஒரு கட்டி அக்கிறோம் உரிக்கி கட்டி வைக்கிறோம் இப்போ வளையல் எங்கேன்னு கேட்டால் வளையல் இல்லை நீ ரெண்டு ஒன்றுன்னு சொன்னியே வளையல் இல்லைன்னா தங்கம் இருக்கக்கூடாதே ஆனால் தங்கம் இருக்கே அப்போ ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் சரி வேறு வேறேன்னு சொல்லிடுறேன் வேறு வேறுன்னு நீ சொல்லிட்டேன் சரி வேறு வேறு எனக்கு வந்து நீ வந்து வளையலுக்கு தான் விளச்சொல்லியிருக்க கடையில் போய் எனக்கு அந்த வளையல்லாம் வேணாம் நீ சொன்ன வளையலுக்கு விலை நீயே வச்சுக்க எனக்கு தங்கத்தை மட்டும் கொடுத்துரு கேட்க முடியுமா வாங்க முடியுமா வேறு வேறன்னா தனித்தாக பிரிக்க முடியாது பிரிக்க முடியலை ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று அழியும்போது இன்னொன்று அழியணும் இன்னொன்று அழியலை அதனால் இந்த சம்பந்தம் எப்படி இருக்குன்னா இந்த உலகமும் இந்த வளையலும் மித்தியா சம்பந்தம் உண்மையான சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருக்கிறது மாதிரி இருக்குது உண்மையிலே சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அது அந்த சந்தேகத்தை நீக்கிறார் இங்கே ரொம்ப சுருக்கமாக இருக்கு பின்னாடி பார்க்க போகிறோம் ஒரு அத்தியாயமே இருக்குது என்னென்ன சந்தேகமெல்லாம் வரும் எந்தெந்த மதத்தில் எப்படியெல்லாம் இது கேள்வி கேட்டி என்னென்னலாம் இதுக்கு குழப்பம் வருமெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றா நீக்க போகிறார் அது அங்கே பார்க்கலாம் இங்கே வந்து இந்த முதல் அத்தியாயத்தில் சாரமாக சொல்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்லியிருக்கார் பிறகு சிரவணம்னா என்ன மனனம்னா என்னென்னு ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மனனம் ஐம்பத்தி மூணில் சிரவணம்னா என்ன மனனம்னா என்ன ஐம்பத்தி நாலில் நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார் இந்த ஐம்பத்தி மூணில் என்ன பார்த்தோம் சிரவணம்னா என்னென்னா அதாவது உபனிஷத் வாக்கியங்கள் இந்த மகா வாக்கியம்லாம் இருக்குது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்மங்கிற வாக்கியங்கள் இருக்குது புரிகிறது வரைக்கும் அதை மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த பிரமாணம் அந்த சாஸ்திர பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை புரியும் வரை கேட்பது சிரவணம் பிரம்மாண அசம்பனா அசம்பாவனான்னால் புரிந்து கொள்ளாதிருத்தல் பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நீங்கும் வரை பிரம்மாண அசம்பனா நீங்கும் வரை கேட்பது சிரவணம் புரிஞ்சாச்சு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கு சந்த் இருக்கு சந்தேகம்லாம் உட்காந்துருப்போம் யாராவது இந்த என்ன பண்ணுவாங்க சந்தேகத்தை கருத்து இது எதுக்கு தத்துவத்தெல்லாம் நீ படிக்கிற தேவையில் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லு ஓம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உனக்கு மோட்சமே கிடச்சிரு அப்படின்பாங்க சொல்கிறாங்கள அந்த ஒரு வார்த்தை போதும் ஜபமே போதும் தியானமே போதும் எல்லாம் சொல்லி குழப்பி உனக்கு மோட்சத்துக்கு இது எதுக்கு போய் இதெல்லாம் போய் வேதாந்தமெல்லாம் கேட்குற வேறு ஒரு வரட்டு வேதாந்தம் வேற போயிடு அதை அப்படிலாம் சொல்லி குழப்பம் பொழுது பிறகு என்ன கடவுளை போய் நீ வந்து ஒன்றுன்னு சொல்கிறியே இது பாவம் இல்லையான்னு வேற சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் பொழுது அது வந்து எப்படின்னா நாம் அறிந்த விஷயத்தில் ஆத்ம பிரம்ம விஷயத்தில் சந்தேகத்தை கிளக்கும் பொழுது அதை நீங்கும் வரை செய்கின்ற சாதனைக்கு பேர் மனநம் பிரமேய அசம்பாவனா பிரமேயங்கிறது நாம் அறிந்த பொருள் ஆத்மா பிரம்ம தத்துவம் அந்த தத்துவ விஷயத்தில் சந்தேகம் வரும் பொழுது அந்த சந்தேகத்தை நீக்கும் வரை நாம் செய்கின்ற சாதனைக்கு பேர் மனநம் அடுத்த ஐம்பத்தி நாலில் நிதித்தியாசனம் இது ஸ்ரவணம் மனணத்தில் கேட்ட விஷயத்தை பலன் தராமல் இருந்தால் கேட்டு ஞானம் வந்தாச்சு அறிவு வந்திருக்கு பலன் கொடுக்கல ஞானம் வந்தாச்சுன்னா துக்கம் சம்சாரம் முழுசாக நீங்கி ஆகணும் ஆசை போகலை அப்போ அது வரைக்கும் செய்கின்ற சாதனை அந்த தத்துவ விஷயங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக மனதில் நிற்பது நிதித்தியாசனம் இதத்தை நம்ம ஐம்பத்தி நாலாவது சுலோகத்தில் இருக்கோம் அதில் என்னென்ன பார்த்தோம் பாதியோடு நிற்கிது அந்த சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தது அதாவது நாம் சிரவண மனநத்தில் கேட்ட விஷயத்தில் தொடர்ந்து நிலையாக நிற்க பழகுவது நிதித்யாசனம் குருவையும் சாஸ்திரத்தையும் சேர்ந்திருக்கோம் முழுசா குருவை சார்ந்திருப்போம் சாஸ்திரத்தை சார்ந்திருப்போம் மனநத்தில் நம்மளுடைய முயற்சியும் இருக்கும் குரு சாஸ்திரத்தினுடைய முயற்சியும் இருக்கும் இது ஒரு பாதி அது ஒரு பாதி நிதித்தியாசனத்தில் நம்மளை மட்டுமே சார்ந்திருக்கிறது சாதனை நாம் தனியாக செய்ய வேண்டிய சாதனை இது அதனால் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிதித்தியாசனத்தில் சில முகவரியாக கருத்துக்கள் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும் நம்மளுடைய விபரீத பாவனை நீங்குவதற்காக நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் விபரீத பாவனைனால் பிறகு ஒரு கேள்வி விபரீத பாவனைங்கிறது நாம் ஏற்கனவே பழகன பழக்கத்திலிருந்து மீள இருக்கிறது விபரீத பாவனை அதில் ரெண்டு விதம் இருக்குது என்ன ரெண்டு விதம் இருக்குது சாமானிய விபரீத பாவனை விபரீ அதாவது சாமானிய விபரீத பாவனை விசேஷமான விபரீத பாவனைன்றிருக்கு ரெண்டு விபரீத பாவனை இருக்குது அதை ரெண்டை நீக்கிறதுக்கு ரெண்டு விதமான பயிற்சி இருக்குது பிறகு அந்த நிதித்தியாசன பயிற்சியை எப்படி செய்கிறது அந்த நிதித்தியாசனம் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை பார்த்து வந்தோம் இதில் வந்து நிதித்தியாசனம் எதற்குன்னு பார்த்து முடிச்சுட்டோம் விபரீத பாவனை என்ன என் என்றால் என்னங்கிறதையும் பார்த்தோம் எதற்கு நிதித்தியாசனம் அதாவது நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் சித்த சுத்தி இருக்கும் ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் சித்த சுற்றி இருந்தாலும் வரவே முடியும் பிறகு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆர்வம் இதனால் இந்த அறிவு நம்மளுக்கு வந்திருக்கும் சந்தேகம் போயிருக்கும் ஆனால் முறையாக நம்மளுடைய பயிற்சிகள்லாம் இல்லாமல் தியானம் ஜபம் தியானமெல்லாம் நிறையா பண்ணாமல் வந்ததுனால இந்த ஞானம் என்ன செய்யும்னா பலனை கொடுக்காமல் நம்மளை அப்படி அலக்களிக்கும் இந்த ஞானம் பலனை கொடுக்காமல் அலக்கழிக்கும் பொழுது அந்த ஏற்கனவே செய்யாமல்ட்டம் சாதனைகள்லாம் அதை திருப்பி அங்கே வேறு மாதிரி செஞ்ச சாதனையும் இங்கே வேறு மாதிரி செய்கிறது நிதித்தியாசனம் பண்ணி அதுக்கு தான் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா இப்போ புண்ணிய வசத்தினாலையும் நல்ல குரு கிடச்சி சாஸ்திரம் கிடச்சி ஞானம் வந்துருக்கும் பலன் கொடுக்காமல் நிற்கும் காரணம் முதல்ல ஆரம்பத்தில் இருந்து சாதனை சஷ்டேத்த முழுசாக பெற்று வரலை வராட்டாலும் கூட பூர்வ ஜென்ம வசத்தினாலேயும் ஆர்வம் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் சித்த சுத்தி இருக்கிறதுனால ஞானம் வந்துருக்காங்க வந்தாலும் அந்த ஞானம் பலன் தராமல் காத்திருக்கும் அப்போ இந்த சாதனையை பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும்ங்கிறார் இதெல்லாம் பார்த்தேன் நாம் பிறகு இந்த விபரீத பாவனையை நான் என்னன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே பழகின பழக்கம் ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுருக்கோம் ரெகுலராக அங்கேயே எடுத்து பழகியிருப்போம் மாற்றி எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அறிவு இருக்கும் ஆனால் நம்மளே ஏரியாமல் அங்கே போவோம் இது பழக்க தோஷத்தினால பல ஜென்மாந்திரங்களில் வந்த வாசனைகள் இந்த விபரீத பாவனையை நீக்கிறதுக்கு தான் நிதி வித்தியாசம் அது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று எப்படின்னிங்கன்னா முதல்ல விபரீதபாவனே புரிஞ்சுக்கிறேன் என்னன்னு சொல்லி அதாவது அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன் சக்கரை நோய் நம்மளுக்கு வந்திருக்கு போய் டாக்டரை டெஸ்ட் பண்ணோன்னா டாக்டர் கண்டுபிடிச்சி உனக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டார் அறிவு இருக்குது சக்கரை நோய் இருக்குங்கிற அறிவு இருக்குது மருந்தும் கொடுத்துட்டார் மருந்தை சாப்பிட்டாச்சு நம்ம சாஸ்திரம் அதே மருந்துன்னு சொல்லி மருந்தையும் சாப்பிட்டாச்சு அவர் ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறார் நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் ஸ்வீட் சாப்பிடக்கூட அதை செய்யணும் சொல்கிறாங்களா இல்லைங்களா ஆனால் நம்ம ஸ்வீட்டர் பல வருஷமாக பழகிட்டோம் எக்ஸைஸ் செய்யாமே இருந்தும் பழகிட்டோம் இப்போ மருந்து இருக்குது நோயை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் என்ன ஆகுது ஸ்வீட்டை பார்த்த உடனே உடனே சாப்பிட்டுக்கிறோம் பெண்ண அப்படின்னு தன்னை எரியாமல் கை போயிடும் இது விபரீத பாவனை செய்யாமயே பழகிட்டோம் வாக்கிங் போச்சோன்னா ஒரு நாளைக்கு போவோம் ம மனசு வராது சோம்பேறித்தானே வரும் ஏன்னா பழகலையே அப்போ என்ன பண்ணுறோம் முதல்ல ஒழுங்காக இல்லாத வேலையை இப்போ திருப்பி செய்யணும் இந்த விபரீத பாவனை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நீக்குவதற்காக செய்வதுதான் நிதித்தியாசனம் அப்படிங்கிற சாதனை பிறகு இதெல்லாம் பார்த்துட்டோம் அது ரெண்டு இருக்குது விபரீத பாவனை சாமானிய விபரீத பாவனை விசேஷமான விபரீத பாவனை சாமானிய விபரீத பாவனைங்கிறது நம்மளுடைய சம்ஸ்காரத்தினால் வருவது சாமானிய சம்ஸ்காரத்தினால் வருவது எல்லாருக்கும் பொதுவான சம்ஸ்காரத்தினால் வருவது விசேஷ விபரீத பாவனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷமான சம்ஸ்காரம் இருக்கும் அதனால் வரும் எப்படின்னு பார்ப்போம் சாமானிய சம்ஸ்காரம்னா எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் இருக்கும் ஞானம் இல்லையோ எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக எப்படி வந்திருக்கோம் இந்த உடம்புதான் நான் இன்னும் பேருடையவன் நான் என்ன படிப்பு படித்தவன் நான் இந்த வேலையில் இருக்கிறவன் நான் இந்த ஏன் மனசு ஏன் ஏன்ட்டு இந்த குணமெல்லாம் இருக்குது இந்த குணமுடையவன் நான் இப்படிங்கிற என்ன வந்து இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை கோடானு கோடி ஜென்மங்களில் இந்த உடலையும் மனசியும் நான் என்று நினைத்து பழகிவிட்டோம் அந்த பாவனை பழங்காலமாக இருந்திருக்கு இது ஒரு விபரீத பாவனை இப்போ என்ன பண்ணிட்டோம் உடம்பு கிடையாது மனசு கிடையாது புத்தி கிடையாது இதெல்லாம் மீர்னு ஆதாரம் இருக்க ஆத்மாவும் சொன்னால் எப்படி வரும் ஒரு ஜென்மத்திலேயே பழகிருக்கோம் எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் இந்த வாசனை வந்திருக்கு அப்போ அது வந்து சாமான்யமாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விபரீதமான பாவனை அப்படிங்கிறார் அந்த பாவனையை நீக்குவதற்கு சாமான் அதுக்கு ஒரு சாதனை இருக்குது விசேஷமான விபரீத பாவனைன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் ஒருத்தர் டிவிக்கு அடிமையாக இருப்பார் ஒருத்தர் சினிமா பார்க்குறதுல அடிமையாக இருப்பார் ஒருத்தருக்கு அன்பு கிடைக்காமல் இயக்கத்தில் இருந்திருப்பார் ஒருத்தருக்கு எதைக்காட்டிலும் பயந்துக்கிட்டே இருந்திருப்பார் நீ அபயஸ்வரூபின்னு வந்துருச்சு சாஸ்திர சொல்லிடுச்சு நீ எதுக்கு பயப்பட வேண்டியது இல்லைன்ட்டு எங்கே இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை தாக்கியிருக்கோம் அதுலேருந்து விடுபட முடியாமல் இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விபரீத பாவனை முதல்ல சொன்னது உடம்பு மனசு நான் நினைக்கிற எல்லாத்துக்கும் காமனான விபரீத பாவனை இது தனிப்பட்ட விபரீத பாவனை இது ரெண்டாவது அன்னைக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து அவர் வீட்டுக்காரரு ச ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே பழகி சாயந்தரம் ஆறு மணி வந்து வீட்டில் கலாட்டா பண்ணுவாரான் ஆறு மணிக்கு வந்து வீட்டில் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த அம்மாவுக்கு அந்த ஆறு மணி நெருங்க போதுன்னாலே ஒரு பயம் வந்துருமா வீட்டில் எப்பயுமே ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்குமா வந்து பெரிய ரகலையே நடக்கும் அவர் இறந்து போயிட்டார் இந்த இறந்த பிறகு அவர் இல்லை அவர் வந்து கலாட்டா பண்ண மாட்டாருங்கிற அறிவு இருந்தாலும் கூட ஆறு மணி ஆச்சுன்னா தண்ணீரே பாட்டம் வந்துருப்போம் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த பாட்டம் இருந்துச்சான் இது நடந்தது பாருங்கள் அறிவு இருக்குது இல்லைங்கிறது தெரியாதா அவர் இல்லை வரமாட்டார் அந்த இந்த பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த பழக்கத்தில் வரும் இது அவங்களுக்கு உண்டான விபரீத பாவனை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விபரீத பாவனை தனித்தனியாக இருக்குது இது அனைத்தையும் நீக்குவதற்குத்தான் இந்த நிதித்தியாசனங்கிற சாதனை அப்படின்னு சொல்கிறாரு பிறகு இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாமிஜியே சொன்னார் ஒரு விஷயம் என்ன சொன்னார்ன்னா அங்கே ஒரு இடத்துல ஃபில்ட்ரு காஃபி ரொம்ப அருமையான காஃபி கொடுத்துருவோம் சூப்பர் காஃபி போனாலே இந்த வாசனை தூக்கும் மூக்கை நல்லா சாஸ்திரமெல்லாம் ஞானம் இருக்குது எல்லாத்தையும் வேணாம் விடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு விட்டாச்சு அதில் ஞாபகம் வராமல் அவர் நல்ல நிஷ்டை விடையவர் நிட்டாச்சு நிப்பாட்டியாச்சு காஃபி ஞாபகம் இல்லை கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா காஃபி குடிக்கிற மாதிரி அது காபிக்காக போகிறது மாதிரி அப்போ எப்படி வந்தாலும் இந்த விபரீத பாவனை வரும் அப்போ அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் எஃபர்ட் எடுக்கிறது இப்படி விசேஷமான விபரீத பாவனை இந்த ரெண்டு விபரீத பாவனையை பற்றி பார்த்தோம் இனி என்னென்னா இந்த ரெண்டு விபரீத பாவனையை நீக்குவதற்கு இரண்டு விதமான நிதித்தியாசனம் அப்படிங்கிறார் இதை பார்க்கணும் என்ன ரெண்டு விதமான நிதித்தியாசனம் சொன்னால் சாமானிய விபரீத பாவனையை நீக்குவதற்கு செய்கிற நிதித்தியாசனம் நாம் படித்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் எப்போ வேணாலும் சிந்திக்கலாம் பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது சமையல் பண்ணும் பொழுது வீட்டில் வேலை செய்யும் பொழுது அந்த விபரீத வந்து நான் உடம்பு கிடையாது மனசு கிடையாது ஏதாவது சிந்தனை உடம்பை பற்றியும் ரொம்ப அபிமானம் வந்துச்சுன்னா மனசை பற்றியும் வந்துச்சுன்னா தத்துவத்தை கொண்டு வந்து சிந்திச்சு சிந்தித்து நீக்கிறது இது சாமானிய விபரீத பாவனை இது வந்து நம்மளுக்கு தத்துவம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆத்ம தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பற்றி நினைக்கிறதுக்கு புரியலைன்னா கஷ்டம்தான் புரிஞ்ச பிறகு இதை பண்ணுறதுனா அதில் ஒரு ஆர்வம் வந்துரு ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு டிவியில் ஒரு சீரியலை பாருங்கள் ஒரு இடோ பார்ப்பீங்க ரெண்டு இடவை பார்ப்பீங்க ஒரு சினிமா கூட ஒரு இடவோ ரெண்டு இடவை பார்ப்பீங்க போர் அடிச்சிடும் ரொம்ப நல்லதாக இருந்தால் ஒரு மூணு இடோ நாலு இடவை பார்க்கலாம் இல்லாட்டி போர் அடிச்சு பார்க்க முடியாது நான் இந்த ராகவேந்திரன் ஒரு படக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த நேரம் சினிமா போயிருந்தேன் போயிருக்கும் பொழுது இந்த ரசிகர்கள் பேசிக்கிட்டாங்க அவனுக்குள்ளே வெளியூர் ரெண்டாவது இந்த படத்துக்கு கூட்டமாக இருக்குமேனு பார்த்தா ராகவேந்திரன் படத்துக்கு கூட்டம் அவ்வளோ ஒன்றும் இல்லை ரஜினி படத்துக்கு கூட்டம் ஆச்சரியமாக இருந்துச்சு கீழே இந்த என்ன சொன்னான் ஒருத்தன் பேசிகிட்ருக்கான் தலையோர் படத்தை பத்து தடவை பார்த்துருவேன் இது ரெண்டாவது தடவை என்னால் பார்க்க முடியலை அப்படின்னா அந்த படத்தை செகண்ட் டைமே பார்க்க முடியலையா ஏன்னா அந்த படம் அப்படி படம் அவனுக்கு பிடிக்கலை அப்படி எதாக இருந்தாலும் போர் அடிச்சுரு ரெண்டு தடவை நம்ம முகத்தை என்னைக்காவது பார்க்காம பார்க்க கண்ணாடி கண்ணில் தெரிஞ்சுனா முதல்ல போய் முகத்தாத்தையும் பார்ப்பேன் அப்படி தானே பார்க்குறோம் இந்த வீட்டில் சாவியை ஒழிச்சு வைக்கிறது கூட கண்ணாடி பின்னாடி ஒழிச்சு வைக்கனு சொல்லுவாங்க திருடம் வந்தான்னா கண்ணாடி கிட்டே வந்து அவன் முகத்தையும் பார்ப்பானே பின்னாடி சாவி இருக்கும்போ மைண்டே ஓடாதான் அப்படிலாம் சொல்கிறாங்க தெரியல அது முகத்தை பார்க்குறதுக்கு என்ன வருமா அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ தன்னையை பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாருக்கும் இதை சாஸ்திரம் என்ன செய்யுது நம்மளை காட்டுற கண்ணாடி அதனால் இந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னா இதை சிந்திக்கிறதுல ஆர்வம் நம்மளை ஏரியாமல் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாரு இது வந்து சாமான்யமான நிதித்தியாசம் இதுக்கு ஒரு விதிமுறை எல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே தான் உட்காந்து பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற இந்த நிதித்தியாசம் எப்போ வேணாலும் பண்ணலாம் இதில் நீங்கள் டிராவல் பண்ணும்போதெல்லாம் தனியாக உட்காந்து பண்ணிங்கன்னா அருமையாக பண்ண முடியும் பஸ்லையோ கார்லையோ ட்ரெயின்லேயோ பண்ண போது ஓட்டிக்கிட்டு தான் பண்ணலாம் பண்ணலாம் நல்ல ஆபமாக ஓட்டுனா பண்ணலாம் அப்படி இந்த நிதித்தியாசனம் சாமான்யமான நிதித்தியாசனம்ங்கிறார் இன்னொன்று விசேஷமான நிதித்தியாசனம் அது எப்படின்னா இதுக்கு கால தேச நியமம் இல்லை அதுக்கு நியமம் உண்டு கட்டாய நியம் நீ தியானம் பண்ணுறதுக்கு நம்ம ஆறாவது வித்தியாயத்தில் என்னென்ன பார்த்தோமோ அந்த நியமம்லாம் இருக்குது அதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கணும் கரெக்டாக அந்த டயத்தில் பண்ணணும் உட்காரணும் நிமித்த உட்காரணும் எப்படி உக்காரணும் எல்லாம் பண்ணி விஷயம் மட்டும் வேறு கடவுள் சிந்தனை கடவுள் ஜாபம் இதெல்லாம் பண்ணாமல் தத்துவத்தை உட்காந்து சிந்திக்கிற பொழுது நம்மளுக்கு எந்த இதில் பிரச்சனை இருக்குது ரொம்ப சம்பந்தம் பற்று இருக்கு போக மாட்டேன் அகம் அசங்கக அதை மட்டும் தியானம் பண்ணணும் பயம் இருக்குது அகம் அபய அபயஸ்வரூபக எனக்கு எப்படி பயம் நான் எனக்கு எதுவுமே என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுக்கு எந்த விஷயத்தில் எஃபெக்ட் பண்ணியிருக்கேன் குணத்தியானத்துலேயும் உண்டு நம்மளுக்கு பொறாமை ரொம்ப இருந்துச்சுன்னா பொறாமையை பற்றி தியானம் பண்ணி பொறாமையை நீக்கணும் அதுக்கு மட்டும் எஃபர்ட் எடுப்போம் கோபம் ரொம்ப இருந்துச்சுன்னா கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் சிந்தித்து சிந்தித்து அந்த கோபத்தை நீக்குவோம் இது மாதிரி இங்கே என்னென்னு சொன்னால் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறது இதுக்கு வந்து தனியாக உட்காந்து என்னென்ன நியமம் இருக்கோ அதை அதை தியானம் இங்கே வித்யாரனு ஏற்றையும் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த இது வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குங்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்குமே இந்த விபரீத பாவனை இருக்குது அவரையும் சேர்த்து சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும்னு அவரையும் சேர்த்தே சொல்கிறார் இது இருக்கத்தையும் செய்யும் இதுலேருந்து நாம் விடுபட்டு வரணும் இந்த சாம் விசேஷமான விபரீத பாவனை எல்லாருக்கும் இருக்கும் அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லி இப்போ சொல்கிற விஷயம் இது தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பையே இல்லாமல் தவிச்சிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து என்ன இருந்தாலும் ஞானம் வந்தாலும் கூட அந்த அன்புக்கு ஏங்கினதுனால ஒரு அன்பு செலுத்துறதில் மற்ற விஷயங்கள் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஆத்மநஸ்து காமாய சர்வம் பிரியம் விகதாரண்யம் அந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் எது பாதிக்கப்பட்டிருக்கோ அதை தியானம் பண்ணணும் ஒருத்தர் வந்து நிறைய குற்றம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து விடுபடுவதற்கு அதை மட்டும் உட்காந்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் அவ்வளோ எளிதில் குற்ற உணர்வுகள் தவறான சிந்தனைகள் எளிதில் போகாது அது நீங்கிறது வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ணி அந்த விபரீத பாவனையை நீக்க வேண்டுங்கிறார் எய்சில் போகாது அன்றைக்கொரு கோழி புழு உதாரணம் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஒருத்தன் வந்து தன்னையை புழுவாக நினச்சி கோழி சின்ன வயசுலேருந்து கோழி புழுவை கொத்தும் போதெல்லாம் தண்ணியை கொத்துகிற மாதிரியே ஃபீல் பண்ணி ஒரு பயம் வந்துருச்சு கோழி மேலே கோழியை பார்த்தாலே ஆள் டல்லாயிருவான் ஒரு வீட்டுக்கு பக்கத்து கோழி பண்ணை வந்துருச்சு ஆளே டல்லாகிட்டான் என்னான்னு பார்த்தா இவன் புழு அந்த கோழி கத்த போது நம்மளுக்கு கொத்த வந்துடும் கொத்த நம்ம புழு புழுங்கிற எண்ணமே தாட்டாயி அதுலேருந்து அவளை நீ மீள முடியலை சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட அவன் ஒய்ஃப் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போய் அவனுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நான் புழு கிடையாது நான் மனுஷந்தேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சும் அவன் நல்லா கிளியர் ஆகிட்டான் எனக்கு தெளிவாக இருக்கு இல்லை பயமே இல்லைன்ட்டு வந்துட்டான் வந்து அந்த பக்கம் வரும்போது கோழி போகணுன்னு திருப்பி ஓடிட்டுருக்கான் பயந்து போய் ஓடி டாக்டர்கிட்ட போனான்னா என்ன பண்ண டாக்டர் நீங்கள் சொன்னாலே என நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரியுது கோழிக்கு தெரியுமான்னு கேட்டானா இதை எங்கே போய் சொல்கிறது இந்த மாதிரி சிந்தனைகளை இதெல்லாம் வந்து பயிற்சியினாலதும் போகும் அப்பியாசத்தினாலையும் இந்த உட்கார்ந்து தியானம் பண்ணி இப்படிப்பட்ட விபரீத பாவனையை நீக்க வேண்டும் அப்படிங்கிற எவ்வளோ நாளைக்கு நீக்கணும் அது போகிறது வரைக்கும் இந்த நிதித்தியாசனம் தேவை அப்படிங்கிறார் அடுத்தது அதாவது இந்த நிதித்தியாசனத்தில் யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது ஞானம் வந்தால் ரெண்டு பலன் சொல்வாங்க ஒன்று புத்தியில் அரிப்பு போயிருமா இன்னொன்று ஆசை போயிரும்பாங்க புத்தியில் அரிப்புனா இதை தெரிஞ்சுக்கிறன்னு அதை தெரிஞ்சுக்கிறன்னு இதில் என்ன நான் யார் இங்கேருந்து வந்தேன் எப்படி வந்தேன் கடவுள்னா என்ன அது என்னென்னு ஒரு புத்தியில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் எப்படி படைச்சது ஏன் படைக்கணும் எதுக்கு படைக்கணும் இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் குழப்பம் வரும் சயின்ஸில் கூட பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளை எல்லாம் போய்கிட்டே இருக்கும் இந்த குழப்பத்துக்கு விடையே சயின்ஸில் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த சாஸ்திரம் யானை அந்த புத்தியில் போய் இனிமேல் தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு அறிப்போயிரும் இது உடனே கிடைக்கும் ஞானம் வந்தால் கிடைச்சும் ஆனால் இன்னொரு பலன் இருக்கு பார்த்தீங்களா எது ஆசை போகிறது அது உடனே போகாது இந்த ஆசையும் போயிருச்சுன்னா விதித்தியாசனத்தேவே தேவையில்லை விதித்தியாசனம் சாதனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்ன இருக்குது ஜன்மாந்தர வாசனைகளை உள்ள உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்காக என்ன பண்ணணும் இந்த நிதித்தியாசனத்தை பண்ண வேண்டியது இருக்குது யாருக்கு இதெல்லாம் இருக்கோ அவங்க கட்டாயம் பண்ணித்தேன் ஆகணுங்கிறாரு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் மற்ற விஷயங்களில் கூட நல்லா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆசையும் பொசுங்கி போயிருக்கும் ஆசைக்கெல்லாம் பொசுங்கி போயிடும் ஞானம் கூட ஞானமும் இருக்கும் இந்த புகழ்கிற ஆசையும் வந்துடும் புகளுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க நிறைய பாருங்கள் புகழுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க ஆனால் புகழுக்கு மட்டும் அவங்களால் முடியவே முடியாது நிற்க முடியிறதில்ல அதுக்கு அடிமையாக அதில் வீழ்ந்தவங்களும் நிறையா பேரை பார்க்கலாம் இது ஒரு விதமான அடிக்ட் இதுக்கெல்லாம் நிதித்தியாசனம் தேவை இருக்குங்கிறாரு அது தேரன் சொல்கிறாரு அதாவது சரியாக உபாசனையெல்லாம் செய்யாமல் வேதாந்தத்துக்கு வந்தவங்க அங்கே செய்யலை இங்கே வந்து என்ன செய்யணும் வேறு ரூபத்தில் அந்த உபாசனையே செய்யணும் தியாகராஜர் வந்து பழகோடி ஜபம் பண்ணாராம் மனம் ஒரு இடத்துல நிக்கலையான் திருப்பியும் சொல்கிறார் அவர் சரி நிக்கலை வேதாந்தம் வந்தாச்சு புரிஞ்சிச்சு இதில் நிஷ்டையை கொண்டு வர்றார் கொண்டு வந்து இதில் நிலைநிறுத்துவது இதெல்லாம் என்னென்னா ஓர் இடத்துல உட்காந்து நிதித்தியாஸ் ஜபம் தியானம்லாம் பண்ணி பழகாமல் இருந்தால் இப்போ சரியாக பழகிட்டு வந்திருப்போம் சரியாக முழுசாக பண்ணலைன்னா இந்த நிதித்தியாசத்தை இங்கே வந்து இதை உட்காந்து இதை செய்யணும் சாஸ்திரத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் போகாதவங்க விபரீத பாவனை உள்ளவங்களுக்கு இது தேவை ராமகிருஷ்ண பரமஷர்லாம் இருந்தார் அவங்களுக்குலாம் தேவையே இல்லை எல்லாத்துலேயும் கரெக்டாக அவங்களோட ரமண மகரிஷி கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு ஏன்னா அவங்க சாதனை நிறையா பண்ணிட்டாங்க அதனால் தேவையில்லை பெருங்காய டப்பாவில் டப்பாவை காலி பண்ணிட்டான் வாசனை போகணும்ல வாசனை போதால் பெருங்காய டப்பாவில் அது உள்ளே உட்காந்துக்கிட்டேதிருக்கு அந்த வாசனை அப்புறம் என்ன தீயில் போட்டேங்குன்னு வச்சுக்கோங்க என்னாக தீலே போட்டப்பா வாசியாச்சின்னா வாசனை ஓடிப்பிடும் அது மாதிரி ஞானம் வந்தாலும் இந்த வாசனை போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு நிதித்தியாசனம் கூட நெருப்பில் போட்டோம்னு சொன்னால் அந்த வாசனை நீங்கிவிடும் அப்படிங்கிறார் யாருக்கு தேவையில்லை ஒழுங்காக எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தேவையில்லை பண்ணலைன்னா இங்கே பண்ணணும் இதற்கு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னீங்கன்னா ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கான் அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க தப்பிச்சிருப்பான் பார்த்திங்கன்னா செய்யாத தப்பில் மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிப்பான் பார்த்துருங்களா இல்லையா ஒரு சினிமா படம் கூட வந்துச்சு கௌரவம் படம் முதல்ல தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிருவான் பிறகு என்ன பண்ணுவான் செய்யாத தப்பு தண்டனை அனுபவிப்பான் அப்போ அங்கே விட்டதை இங்கே பூர்த்தி பண்ணுறான் நாம் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டான் ஆர்வத்தில் ஞானம் வந்தாச்சு ஞானம் வந்தாச்சு புரிஞ்சாச்சு ஞானம் வரலைன்னா ஞானம் புரியலைன்னா அது வரைக்கும் ஜபம் தியானத்தையும் ஒழுங்காக முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஞானம் வந்த பிறகும் பண்ணணும் எந்த ஜபம் இந்த தத்துவத்தை பண்ணணும் அந்த ஜபம் பண்ணலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும்னு சொன்னால் இது போயிடும் ஒரு விஷயம் அந்த த செய்யாத தப்பை செய்ய தப்புக்கு அனுபவிச்சுரு அனுபவிக்காமல் வந்தால் திருப்பி எப்படியாவது நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அது மாதிரி சாதனைகளை முறையாக செய்யலைன்னா இப்போ வந்து அந்த சாதனையை நம்ம செய்ய ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு இதோட சம்மந்தப்படுத்தி சொல்லலாம் எழுமலையில் ஒரு நண்பர் இருந்தார் இங்கே கூட அந்த விவாதத்துக்குலாம் வருவார் அவர் என்ன ஆச்சுன்னிங்கன்னா திடீர்னு ரெண்டு காலும் வரல ரெண்டு காலும் கம்ப்ளீட்டாக வரல ஒன் சைடு தான் அது எப்படி இருல ரெண்டு காலும் வரல பெரிய வைத்தியம் பார்க்குறதுக்கு ஒன்று கிடையாது ஒரே வீடு தான் அவருக்கு அங்கேயே சமையலெலாம் படுக்கிறது பாத்ரூம்லாம் போக முடியாது கையப்படியே தூக்கிட்டு போய் வெளியே உட்கார வைக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழலை இருக்கார் சும்மா ஒரு சாமி என்ற குருநாதர் அந்த ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் நானும் அவரும் போயிருந்தோம் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார் அவர் பேர் சின்ன எப்படி இருக்காருன்னு கேட்கும் இந்த மாதிரி முடியலை சாமி வீட்டில் தான் வைத்தியம் பார்த்து வீட்டு அவர் வீட்டுக்கு வண்டியை விடுங்கன்னாரு போன ஒரு பழைய சாக்கு எடுத்து விரித்தாங்க சாமியை பற்றி சாக்கு எடுத்து விரித்து போட்டு சாக்கில் தான் உட்காந்தார் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் அவர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறார் சாமியை நான் வந்து கொஞ்சம் முரட்டை ஜாதி அந்த குணமெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணார் ரெண்டு வருஷத்தில் சரியாயிருவேன் சாமி எப்படி என்ன எப்படி சொல்கிறீங்கன்னாருந்த சாமி போன ஜென்மத்தில் எவனவாக காலத்தில் வெட்டியிருப்பேன் எனக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தண்ணி தப்பிச்சுருப்பேன் அதனால இப்போ கடவுள் வந்து ரெண்டு வருஷம் என் வீட்டிலே ஜெயிலில் போட்டார் இப்போ எழுந்திரிச்சுனே சாமியா எழுந்திரிச்சு நடன வந்தார் அந்திர அப்ப அப்ப கிடைக்காத தண்டனை இப்ப கிடைச்சுன்னு சொல்லார் பாருங்க அப்ப செய்யாத சாதனை இப்ப செய்யணும் இது நிதித்தியாச ரூபத்தில் செய்யணும் செஞ்சோம்னா இந்த விபரீத பாவனை நீங்கிவிடும் அப்படிங்கிறார் சபரிமலை விரதம் கூட என்ன நாமள தண்டனை ஏற்றுக்கிறது சில பேர் சொல்லுவாங்க ஏன் அதுக்கு கழியது தெரியுமா சில பேர் சொல்லுவாங்க பரிகாரம்னு சொல்லி சொல்லிருவாங்க பரிகாரத்தில் இந்த தண்டனை நாம் அனுபவிக்கிறோம் நீ வந்து நீ பண்ணி பண்ண பாவத்துக்கு ஒரு நேரம் உனக்கு ரெண்டு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு சா இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ இயல்பாவை ரெண்டு நேரம் வர இருக்க ஆரமிச்சிடறான் அப்போ என்ன ஆச்சு அந்த தண்டனை இவனா ஏற்றுக்கிட்டு எடுக்கிறான் நீ ஏதோ ஆடு மாடை தேடி மழை வழி அலைவே அப்படின்னு ஒரு தண்டனை இருக்குன்னு வச்சுக்கோங்க வருஷம் வருஷம் என்ன பண்ணால் நாற்பத்தெட்டு மைல் நடந்து மகங்காட்டு வழியை தெரிகிறான் இவனா ஏற்றுக்கிறது தண்டனையை அப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அது போயிடும்ல அந்த துக்கத்தை சந்தோஷமாக அந்த கஷ்டத்தை வரவழைக்கிறது இங்கே நிதித்தியாசனுங்கிற சாதனையில் நாம் ஜபந்தியான ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருந்தோம்னு சொன்னால் இங்கே உட்காந்து முறையாக விபரீத பாவனையில் விசேஷமான விபரீத பாவனைக்கு சாான்ய விபரீத பாவனை இந்த கண்டிஷன்லாம் இல்லை எப்போ வேணாலும் பண்ணலாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது உட்காந்து நிறையா உட்காந்து முறையாக அந்த ச ச தத்துவங்களை சிந்தித்து நிதித்தியாசனங்கிற சாதனையை பண்ணணும் அப்படிங்கிறாரு நாம் தத்துவத்தை புரிஞ்சு ஒரு விஷயம் இது தான் தீர்மானம் பண்ணிவிட்டோம் அதுலேயே மனசை பொறுத்துனா அதுக்கு பேர் தாரணின்னு பேர் அந்த விஷயத்துலேயே தியானத்தை தொடர்ந்து செஞ்சோன்னு வச்சுக்கோ அந்த எடுத்துக்கொண்ட விஷயத்தில் நிர்குண பிரமணா இருந்தால் அதுக்கு பேர் நிதித்தியாசனம் சகுண பிரம்மணா இருந்தால் தியானம் நிர்குண பிரம்மணாக இருந்தால் அதுக்கு பேர் நிதித்தியாசன தியானம்னு பேர் அந்த நிதித்தியாசனம் பண்ணுற தியானம் முயற்சியே இல்லாமல் இயல்பாக வந்து அதுக்கு பேர் சமாதி அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் யோகி தியானம் பண்ணுவது மனமற்ற நிலைக்கு உபாசகன் தியானம் பண்ணுவது கடவுள் ஜபம் இந்த மாதிரி சிந்தனை மன தூய்மைக்காக பண்ணுவான் சகுன தியானம் சித்த சுத்திக்காக பண்ணுறது நி நிதி தான் நிலைத்திருப்பதற்காக பண்ணுகின்றது முதல்ல கார் ஓட்டுறோம் எல்போர்டு போட்டு ஓட்ட முடியும் அதுக்கு பேர் தாரணை விட்டு விட்டு வருதுன்னு வச்சுக்கல ஓட்டி பழகாச்சு நல்லா ஓட்டிகிட்டு போகிறேன் பிறகு எந்த டென்ஷனுமே இல்லாமல் இப்போ பாட்டை கேட்டுக்கிட்டு பாட்டை படிச்சுட்டு கூட ஓட்டுறோம் தன்னை எறியாமல் அந்த டிரைவிங் ஓதுன்னு வச்சுங்க அது நிதி சமாதினு சொல்லலாம் அது வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சமாதி வரைக்கும் போகணுமா சமாதினா என்ன அதை பற்றி விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அடுத்து ஒரு ரெண்டு சுலோகத்தில் சொல்கிறார் இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்லோகம் ஐம்பத்தி நாலு நிர்விஜிகித் சே அர்த்தே தாப்பியாம்னா அந்த இரண்டினால் எந்த இரண்டினால் அதாவது இதுவரைக்கும் கேட்டோம்ல சிரவண மனநத்தினால் இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிரவண மனநத்தினால் தாப்பியாம்னா அந்த இரண்டினால் அந்த சிரவண மனநம் என்ற இரண்டினால் நிர்விஜிகித் சே நிர்விஜிகித் சேனா சந்தேகம் இல்லாமல் சிரவண மனநத்தினால் சந்தேகம் இல்லாமல் அர்த்தே விஷயத்தில் உறுதி செய்யப்பட்ட விஷயத்தில் சிரவண மனநத்தினால் சந்தேகம் இல்லாமல் உறுதி செய்யப்பட்ட விஷயத்தில் நாம் கேட்டு தெளிவாயாச்சு நான் ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மணம் ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் இதில் எந்த சந்தேகம் இல்லை தெளிவாக இருக்குது கிளாரிட்டி கிளியர் ஆகிப்போச்சு விஷயத்தில் சேதசக சேதசகன மனதை ஸ்தாபிதசிய பொருத்தியவனுக்கு அதில் மனசு இருக்குது அது ஒன்று விட்டு விட்டு இருக்குது அதாவது அந்த பொருத்திய விஷயத்திலேயே அந்த ஒரு விஷயத்திலேயே மனதை தொடரச் செய்கிறதோ ஏகதானத்துவம்னா அந்த பொருத்திய ஒரே விஷயத்திலேயே மனதை தொடரச் செய்கிறதோ எது தொடரச் செய்கிறதோ எத்தனை எது தொடர செய்கிறதோ ஏத அதுவே அதுவே நிதித்தியாசனம் உச்சியதே நிதித்தியாசனம் உச்சியதே நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது அந்த இரண்டினால் அதாவது சரவண மனநத்தினால் சந்தேகமில்லாமல் உறுதி செய்யப்பட்ட விஷயத்தில் மனதை பொருத்தியவனுக்கு எது அந்த பொருத்திய ஒரே விஷயத்திலேயே மனதை தொடரச் செய்கிறதோ அதுவே நிதித்யாசனம் என்று சொல்லப்படுகிறது இந்த சுலோகத்தில் நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கார் நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் என்னன்னு சொல்லியிருக்கிறார் நாம் என்ன பார்த்தோம் முகவரியாக கருத்து பார்த்தோம் நிதித்தியாசனம் எதுக்குன்னு பார்த்தோம் விபரீத பாவனை நீங்குவதற்காகனு பார்த்தோம் விபரீத பாவனைன்னு என்ன பழக்க தோஷத்தினால் நீக்க முடியாத சில சுபாவங்கள் அதை மாற்றுவதற்காக நிதித்தியாசனம்னு பார்த்தோம் அந்த விபரீத பாவனை நான் என்னன்னு சொல்லும் பொழுது அதில் ரெண்டு விதம் இருக்குதுன்னு சொன்னார் விசேஷமான விபரீத பாவனை சாமான்யமான விபரீத பாவனை அந்த சாமான்யமான விபரீத பாவனை எல்லாேருக்கும் பொதுவானது எல்லோரும் உடல் மனம் என்று நினைப்பது அதை நீக்குவதற்கு உபாயம் பொதுவான உபாயம் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் காலதேச நியமனம் இல்லாமல் அதை பற்றி சிந்திக்கிறது நான் படித்த விஷயத்தை விசேஷமான விபரீத பாவனைக்கு விசேஷமாக ஸ்டெப் எடுத்து உட்காந்து பொறுமையாக எந்த விஷயத்தில் மனசு பாதிக்கப்பட்டிருக்கோ எந்த விபரீத பாவனையிலேருந்து மனசு மீள முடியலையோ அதை மட்டும் உட்காந்து தியானம் பண்ணுவது விசேஷமான நிதித்தியாசனம் பிறகு இந்த நிதித்தியாசனம் யாருக்கு தேவை முறையாக ஜபம் தியானம் உபாசனை எல்லாம் செய்து வந்தவர்களுக்கு இந்த நிதித்தியாசனம் என்ற தியானம் தேவையில்லை விபரீத பாவனை நீங்கியவர்களுக்கு தேவையில்லை ஞானம் பலனை கொடுத்து விட்டால் தேவையில்லை ஆனால் கொடுக்காதவர்களுக்கு அங்கு செய்யாத சாதனையை இங்கு செய்ய வேண்டி இருப்பதால் இங்கு நிதித்தியாசனம் தேவை அப்படிங்கிறத சொன்னார் இந்த நிதித்தியாசனம் இந்த தியானம் முதிர்ச்சி அடைந்தால் அதற்கு பெயர் சமாதி அப்படிங்கிறார் அதுக்கு பேர் சமாதி அந்த சமாதியை பற்றி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு ஸ்லோகம் ஐம்பத்தி படிக்கலாம் கிரேயக்கோச்சரம் நித்தம் சிதிரபி தியுத்தனை பரித்திய கிரமாத் கிரேயக்கோகோச்சரம் சித்தம் சமாதி சமாதிரபிதீய இங்கே சமாதி என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் சொல்லப்படுகின்றது இங்கு சமாதி என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது அதாவது தியானிப்பவன் நான் என்ற உணர்வும் தியானம் என்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற உணர்வும் நீங்கி எந்த விஷயத்தை தியானம் செய்கின்றோமோ அந்த விஷயத்தில் மட்டும் மனம் இருப்பதற்கு பெயர் சமாதி அதுதான் இந்த சுலோகத்தில் சொல்லப்பட்டு கருத்து விளக்கம் பார்ப்போம் இதற்கு ஒரு உதாரணம் இங்கேயே சொல்லியிருக்காரு காற்றில்லா இடத்தில் உள்ள தீபம் போகல ஆறாவது அத்தியாயத்தில் சொன்னால் அதே விஷயத்தை இங்கே உதாரணத்தை இங்கே சொல்கிறார் இப்போ சமாதியை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது சமாதினாலே நிறைய கருத்துக்கள் இருக்குது அதனால் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் சமாதின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க இறந்த பிறகு கட்டுறதுக்கு பேர் சமாதி சொல்கிறோம் அவர் ஜீவ சமாதி ஆகிட்டாருன்னு வர சொல்கிறோம் உயிரோடு அப்படியே வச்சு கரடம் கட்டி சமாதி கட்டிட்டாங்கன்னு சொல்லி இல்லை சன்னியாசிகள் இறந்தாலும் அவங்களுக்கு கட்டுறது சமாதின்னு சொல்கிறோம் சென்னையில் பீச்சில் போகிறோம் அதாத்தான் இருக்கு இப்போ ஏன்னா அதுவும் சமாதி தான் அதெல்லாம் இங்கே சொல்லப்படுற கருத்து இல்லை இங்கே பொதுவாக நம்ம சமாதினா என்னென்னு பார்க்க போகிற வேதாந்தத்தில் ஆன்மீக விஷயங்களில் அந்த சமாதி ரெண்டு விதம் இருக்குது அதுலேயும் சவிகல்ப சமாதி நிருவிகல்ப சமாதினு சொல்லி பிறகு சமாதிக்கும் மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதில் என்ன குழப்பம் இருக்குது இது மூணாவது கருத்து பார்க்கணும் ஒருத்தருக்கு சமாதி எப்படி ஏற்படுது இது நாலாவது அஞ்சாவது கருத்து சமாதி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை தேவையா தேவை இல்லையா தேவைன்னா எந்த அளவுக்கு தேவை அஞ்சு விஷயத்தை பார்த்துட்டு சுலோகத்துக்குள்ளே போகலாம் சமாதினால் என்ன அதில் ரெண்டு விதமான சமாதி இருக்குது சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அதை பற்றிய கருத்து சமாதிக்கு மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இல்லை அதில் என்ன குழப்பம் இருக்குது பிறகு பிறகு சமாதி ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்துட்டு பிறகு ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்க்கலாம் சமாதினா என்னென்னா அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சமாதி வந்து விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலையை தாண்டி நாலாவதாக ஒரு நிலைன்னு சொல்வாங்க நம்ம அப்படி சொல்கிற விழிப்பு நிலையிலேயே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அதுதான் சமாதி விழிப்பு நிலையிலேயே ஏற்படக்கூடிய ஒரு மனதை குவிச்சு பழகிறதுனால அதில் ஒரு அனுபவம் ஏற்படுது அதுக்கு பேர் சமாதி ஜாக்கிரத அவஸ்தையில் விழிப்பு நிலையிலேயே ஏற்படக்கூடிய அனுபவம் இது சமாதி இந்த சமாதியில் ரெண்டு சமாதி இருக்குது சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அதாவது வேற்றுமையுடன் கூடியது வேற்றுமை அற்றது வேற்றுமையுடன் கூடியதுங்கிறது விகல்பம் சொல்வாத அது எல்லாத்துலேயும் இருக்குது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கர்மம் செயல் செய்கிறான் செய்கிறவன் நான் செய்கின்ற செயல் செயலுக்கு பயன்படுத்துகிற கருவி அல்லது செயல் இந்த மூணு வேறுபாடுகள் இருக்கும் அறிவு ஒரு அறிவை பெறணும்னா கூட அறிபவன் நான் இருக்கணும் அறிய பயன்படுத்துகிற கருவி இருக்கணும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இப்படி மூணு வேறுபாடு இருக்கும் தியானத்தில் எப்படி இன்னக்குன்னா தியானிக்கின்றவன் நான் தியானிக்க பயனி பொருள் ரெண்டு தியானம் என்ற செயல் இந்த மூணு வேறுபாடு இருக்கணும் வந்து ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை அடைந்து தியானம் என்ற செயலை செய்கிறான் செய்பவன் அந்த விஷயத்தை பற்றிய அறிவு பிறகு அந்த செயல் இந்த மூணும் இருந்தால் அதுக்கு பேரு தியானம் இந்த மூணு வேறுபாடு தியானத்தில் இருக்கும் தியானிக்கின்றேன் என்ற உணர்வு இருக்கும் இந்த விஷயத்தை தியானிக்கிறேங்கிற உணர்வும் இருக்கும் தியானம் என்ற செயலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கும் இந்த மூணு தவிர வேறு எந்த விஷயமும் நம்மளுக்குள்ள வரலன்னா அதுக்கு பேர் சமாதி தான் அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி வெளி விஷயம் எதுவுமே வரல நான் ஓம் நம சிவாயான்னு சொல்கிறேன் இல்லை ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறேன் அந்த நாமம் மட்டும் எனக்கு இருக்குது அதோடு சேர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான்கிற உணர்வு இருக்குது இப்போ தியானம் இந்த ஜபங்கிறது இந்த தியானங்கிற செயல் நடந்து கொண்டிருக்கின்ற உணர்வு இருக்குது வேறு வீட்டு விஷயமோ அந்த விஷயமோ இந்த விஷயமோ படிப்பு விஷயமோ கிளாஸ் எதுவுமே ஞாபகம் வரல வெளியே வரலை ஒரே விஷயம் அந்த தியானத்துக்குரிய விஷயம் அதோடு ரெண்டு சேருது என்ன சேருதுன்னா நான் அதை செஞ்சு செஞ்சு உணர்வு இருக்குங்க நான் ஜபம் பண்ணிக்கிட்டு உணர்வு இருக்குது இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எண்ணமும் இருக்குது தியானம் என்ற செயல் நடைபெற்றிருக்கும் ஆனால் வெளி விஷயம் எதுவுமே இல்லை எந்த விஷயமும் இல்லை அதுக்கு பேர் சமாதி சவிகல்ப சமாதி மூன்று வேறுபாட்டுடன் கூடிய சமாதி இந்த வகுப்பு இருக்குது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க என் கிளாஸ் கேட்குறீங்க விஷயம் நான் சொல்கிற விஷயம் காதலு இவ்வளவு விஷயத்தில் இருக்குது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு இருக்குது இந்த கேட்குற செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் உபதேசம் பண்ணிக்காட்டு உணர்வு இருக்கு இந்த எண்ணம் மூணு எண்ணம் இருக்குது இப்போ இங்கே இந்த மூணு எண்ணம் இருந்து வீட்டு விஷயமோ வெளி விஷயமோ எந்த எண்ணம் வராட்டி இதுக்கு பேர் சவிகல்ப சமாதி வேறுபாட்டுடன் கூடிய சமாதி ஒரு டி ஒருத்தன் பார்க்குறான் ஆனால் இதை சமாதி நம்ம சொல்கிறது இல்லை உட்காந்து அப்படி இருந்தால்தான் சொல்கிறோம் தியானிக்கும் போது இருந்தால்தான் சமாதின்னு சொல்லுவோம் உலக விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த சமாதி நம்ம வார்த்தையை பயன்படுத்துறதில்லை டிவி பார்க்குற ஒருத்த நான் பார்க்குறேங்கிற உணர்வு இருக்கு அந்த பார்க்குற விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்குது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற எண்ணமும் இருக்குது நான்கிற உணர்வு பார்க்கின்ற பார்க்கின்றவன் அந்த டிவி விஷயம் அந்த பார்க்கின்ற செயல் ஒருத்தர் கூப்புறாரு அவனுக்கு காதலே விழுகலை வேற எந்த சிந்தனையும் போகலை அது கூட செவிகல்ப சமாதி ஆனால் அவனுக்கு நான் பார்க்குறேங்கிற உணர்வு இருக்குது டி பார்த்துக்கிட்டு செயல் நடக்குதுங்கிறதுக்கு ஆனால் வெளியே யார் கூப்பிட்டாலும் யார் நடந்து போனாலும் எதுவுமே அவன் காதலை விழுகலை அப்போ இங்கே அந்த சமாதியில் இருக்கான் ஆனால் அது சமாதினு அவன் சொல்கிறது இல்லை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு பேர் சமாதிதேன்னு அர்த்தம் அதாவது அந்த செயலை செய்பவன் நான் அந்த செயல் நடக்கிறதுங்கிறது அந்த செயலுக்குண்டான அந்த பொருள் இது மூணு மட்டும் இருந்து வெளி விஷயம் இல்லாட்டி இதுக்கு பேர் சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர் நிர்விகல்பமாதிங்கிறது அதுவும் இல்லாமல் இருக்கிறது இங்கே கூட நடக்கும் சில நேரம் நான்குற இருக்காது விஷயம் இருக்காது விஷயம் அஞ்ஞானத்துக்கு போயிருந்த தூக்கம் வகுப்பில் கூட தூக்கமும் கிட்டத்தட்ட பார்த்தா நிர்விகல்ப சமாதி தான் அங்கே ஒரே ஒரு எண்ணம் இருக்குது பார்க்க போகிறோம் அதுவும் நிறுவிகல்பமாதி தூக்கமும் கூட தூக்கத்தை பற்றியே சொல்கிறேன் ஏன்னா வேதாந்த க்ளாஸில் நிறையா தூக்கம் வரும் அதனால் இங்கே அந்த தூக்க உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு ஒருத்தர் சொன்னாரான் வீட்டில் தூக்கமே வரலேனாரான் ஏன் அதுக்காக தான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னாரு வீட்டில் தூக்க வர மாட்டேங்குதுதான் உலக விஷயங்களில் இப்படி கான்சென்ட்ரேட்டாக அந்த விஷயத்தை பார்த்தா சமாதின்னு சொல்கிறது இல்லை ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான் வெளி விஷயம் வரலாம் அதில் மட்டும் இருக்குது நிறுவிகல்ப சமாதின்னா அது இங்கே சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட நிறுவிகல்ப சமாதி நான் தியானிக்கின்றே நான் என்ற எண்ணம் இல்லை உணர்வு இல்லை தியானம் என்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்க எண்ணம் அந்த தியானத்துக்குரிய விஷயம் மட்டும் இருக்கு அது மட்டும் அப்போ இங்கே ரெண்டு போயிடுது அங்கே மூணு இருக்கு வெளி விஷயம் இல்லை இங்கே ஒன்று இருக்குது இந்த ரெண்டு இல்லை நான்கிற உணர்வே இல்லை தூக்கத்தில் நான் தூய்ஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு இல்லை தூய்சிக்கிட்டுருக்கேங்கிற உணர்வு விரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க தூங்கலே நடத்தோம் நிர்வீகல்பமாதியில் நான் சமாதியில் இருக்க நினச்சது வந்து நிர்விகல்பம் இல்லை அது சவிகல்ப சமாதி நான் சமாதியில் இருக்கிறேங்கிற என்ன வந்துருச்சுன்னா அது சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி இல்லை அது மாதிரி அவனுக்கு நான்கிற உணர்வும் இல்லை இந்த ச நான் தூங்க் தூங்குகின்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிற எண்ணமாக அவனுக்கு இருக்குமா இருந்தாவே தூங்கலை இங்கே சமாதி என்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணமும் அவனுக்கு தெரியாது ஆனால் ஒன்று தூக்கத்தில் அறியாமல் இருக்குது நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் இங்கே என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் தத்துவ விஷயமாக இருக்கலாம் அகம் பிரம்மாஷமி அல்லது ஓம் அல்லது ஓம் நமசிவாய அல்லது ஓம் நமோ நாராய் இல்லை சிவனுடைய ரூபம் அதை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கேங்கிற உணர்வும் இல்லாமல் போயிட்டால் அந்த ஒன்றில் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிர்விகல்பமாதி அப்படிங்கிறார் தத்துவ விஷயமாகவும் இருக்கலாம் சகுன கடவுளாகவும் இருக்கலாம் அந்த அந்த ரூபம் இருக்கணும் அந்த நாமம் இருக்கணும் நான்கிற உணர்வு இருக்கக்கூடாது இந்த செயல் நடைபெற்றிருக்கு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வித்தியாசம் என்ன சவிகல்ப சமாதியில் நேரம் தெரியும் தியானம் முதிர்ந்த நிலை தான் அது அதில் நான் எந்திரிச்ச உடனே நான் ஒரு அஞ்சு மணி நேரமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணும் பொழுது எதை தியானம் பண்ணுறேன்னு தெரியும் நான் தான் பண்ணுறேன்னு தெரியும் இந்த செயல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் ஆனால் டைமும் தெரியும் ரொம்ப நேரம் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு தோற்றம் தெரியும் நிறுவிகல்ப சமாதியில் காலமே தெரியாது எந்திரிச்சு வந்த பிறகு டயத்தை பார்த்தா தான் நான் இவ்வளோ நேரம் நிறுவிகல்ப சமாதியில் இருந்திருக்கேனே தெரியும் அங்கே காலமே தெரியாது உறக்கம் அதே மாதிரி தான் உறக்கத்தில் எப்படியா காலம் தெரியுதா உறக்கத்தில் நான்கிற உணர்வு இல்லை இந்த தூக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த உணர்வும் இல்லை ஆனால் அங்கே அறியாமை இருந்தது அந்த அறியாமைங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் அங்கே இருந்துருக்கு அதனால விழிச்ச நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு சொல்கிறோம் அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்து நான்கிற உணர்வும் இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உணர்வும் இல்லை என்றால் காலம் தெரியாது டைம் தெரியாதுங்கிற தூக்கத்தில் தெரியல எந்திரிச்சோட நம்ம பாருங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆயிருந்து கேட்போம் அந்த டயத்தை பார்த்துருவோம் ஏன்னா நம்ம பத்து அஞ்சு மணி நேரம் தூங்கியிருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் தூங்கியிருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் தூங்குன்னு தெரியாது அதனால் டைம் அது மாதிரி நிறுவிகல்ப சமாதிக்கு போயிட்டால் டைம் தெரியவே தெரியாது அப்படிங்கிறார் யோகிகள் விஷயத்தில் அவங்க எந்த விஷயத்தையும் தியானிக்க மாட்டாங்க சூன்யம் மனசு மனது அற்ற நிலைன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது மனது எதையும் சிந்திக்காமல் இருந்தது எந்த எண்ணமும் வரவில்லை என்ற எண்ணம் பதிவாயிருக்காங்க யோகிகள் விஷயத்தில் எந்த எண்ணமும் கடவுள் எண்ணம் கூட வரலை தூக்கத்தில் அதே எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தேங்கிறத தூக்கம் அதனால சில நேரம் தூக்கத்தை கம்பேர் பண்ணுவாங்க அந்த யோகிகள் பண்ணுறதுக்கும் தூக்கத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த எண்ணம் வர்றதில்ல ஆனால் மற்றவங்களுக்கு ஆன்மீகத்தில் இந்த விஷயங்களில் வர்றவங்களுக்கு கடவுள் ரூபமாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் மந்திரமாக இருக்கலாம் தத்துவ விஷயமா இருக்கலாம் அகம் பிரம்மாஷ்மின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அகம் பூர்ணக அகம் சுத்தக இந்த மாதிரி விஷயம் மட்டும் கூட ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிறவிகல்பமாதி இந்த டிவியிலே சொல்லலாம் ஒருத்தன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு இந்த செயல் நடைபெற்றுக்குன்ற உணர்வு டிவியும் பார்க்குறான் அது சவிகல்பமாதி அந்த விஷயத்துலேயே மூழ்கிட்டான் அவனை போய் கிள்றீங்க அவனுக்கு உணர்ச்சியே இல்லை அப்போ எவ்வளோ கான்சன்ட்ரேட் ஆகிருக்காங்க அந்த செயல் அந்த விஷயம் மட்டும் ஓடுது எவ்வளோ நேரம் பார்த்தேன்னு கூட அவனுக்கு தெரியாது உணர்வும் போயிடுச்சு இந்த செயல் நடைபெற்று அப்படி கான்சென்ட்ரேட்டை ஒரு செயல் பண்ணீங்கன்னா நேரம் போட தெரியாது ஒரு வேலையை கூட எடுத்துங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதுல அந்த விட அப்படியே ஃபுல்லாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடத்துதுன்னே தெரியாது எவ்வளோ நேரம் பண்ணேன்னு தெரியாது அந்த முழு அந்த சவிகல்பம் நான்கிற உணர்வே இல்லாமல் அந்த செயல் நடைபெற்றுக்கு உணர்வு இல்லாமல் அந்த விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் எங்கே ஆனாலும் காலம் தெரியாது டைம் தெரியாது எதுலையுமே இப்போ வகுப்பே எடுத்துக்கங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக போகுது புரியுது நேரம் போனதே தெரியலேன்னு சொல்லுவோமா இல்லையா இல்லாட்டி என்ன பண்ணுவோம் இங்கே பார்ப்போம் இங்கே பார்ப்போம் இப்படி டயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்தா நம்ம கிளாஸு வந்து அது ரெண்டு பேரும் பொறுத்திருக்கு ஒன்றும் உங்களுக்கு புரியாமல் இருக்கணும் இல்லாட்டி நான் புரியிற மாதிரி சொல்லாமல் இருக்கணும் போர் அடிச்சு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கேன் அப்படி தானே செய்யணும் நானே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்க உங்கள் மைண்டில் உள்ளே போக முடியாத ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியும் உள்ளே போகலைன்னா கான்சன்ட்ரேட் ஆகாது இந்த சில மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அந்த ஃபேர்வெல் டேலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேச சொல்லுவாங்க சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் நல்லா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான் முடியும் போது கைதட்டுவான் பார்த்துருக்கீங்களா இவன் நல்லா பேசன்னு வச்சுங்க இடையில கைதட்ட ஆரம்பிச்சிருவான் போர் அடிச்சுன்னா இடையில என்ன பண்ணுவான் சும்மா அப்போ என்ன நிற்பாட்டியிருந்தேன் அவர் பேச்சை அது மாதிரி விஷயமே எடுத்துக்கோங்க கான்ச போர்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக கவனிக்கிறோம் சப்ஜெக்டும் உள்ளே போதுன்னா டைம் போகிறதே தெரியாது டைம் பாசிங் ஆகிடும் இல்லாட்டு நம்மளுக்கு புரியவும் இல்லை கஷ்டமாக இருக்குன்னா டைம் வந்து கஷ்டம்தான் நம்மளாக பார்ப்போம் நேராக எப்போ முடிப்போங்கிற எண்ணம் வரும் அது சப்ஜெக்டை பொறுத்திருக்கு நடத்துகிறவங்களை பொறுத்திருக்கு கேட்குறவங்களை பொறுத்திருக்கு இங்கே அந்த தியானத்தில் நான் தியானிக்கங்கிற எண்ணமே இல்லை செயல்நடை அந்த விஷயத்தில் மட்டும் இருந்தால் நேரம் போகிறது தெரியவே தெரியாது அது நிறுவிகல்ப சமாதி அப்படிங்கிறாரு பிறகு இந்த சமாதிக்கு மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சமாதி வந்தா தான் ஒருத்தனுக்கு மோட்சம் ஒருத்தர் என்ன தியானம் பண்ணாலும் சமாதி வரைக்கும் தியானம் பண்ணி பயிற்சியை முடிச்சிருக்கணும் அப்போத்தையும் அவனுக்கு மோட்சம் வேதாந்தமெல்லாம் மோட்சத்தை தராது தத்துவ விசாரம்லாம் மோட்சத்தை தராதுங்கிறது அவங்க கருத்து பிற அவங்களுக்கு என்னங்கன்னா இந்த உலக சக்தியன்னு நினைக்கிறதுனால சமாதிலே எப்போ இருக்குன்னு நினப்பாங்க அதை விட்டு உலகத்துக்கு வந்துடக்கூடாது ஏன்னா வந்தால் ஒரு பிரச்சனை கவலை தான் அதனால் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டு அப்படியே சமாதி நிலையிலே ஒன்றிடணும் அதுதான் மோட்சம் ஏன்னா உலகத்துக்கு வெளியே வந்துடுக்கு பயப்படுவாங்க இது யோகிகளுடைய கருத்து அந்த தியான பயிற்சியை சமாதி வர்றது வரைக்கும் விட்டாமல் பண்ணி சமாதி வந்தால் அவனுக்கு மோட்சம் கிடச்சிருச்சு சமாதியே இருக்கிறதுலே சோகம் உலகத்துக்கு வர சோகம் இது யோகிகளுடைய சிந்தனை வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்னா சமாதி வேறு மோட்சம் வேறு சமாதிக்கு மோட்சத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறோம் மோக்ஷம் தத்துவ விசாரத்தினால் வருவது சமாதி தியானத்தின் முதிர்ந்த நிலையில் வருவது மோட்சம் தத்துவ விசாரத்தை பண்ணி ஞானம் வந்தால் மட்டுமே தான் வரும் ஞானத்தினால் மட்டுமே மோசம் கிடைக்கும் இதை வியாசர் வந்து நம்ம இதிலேயே இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்ட்ராங்காக சொல்வார் ஆதாதோ பிரம்ம சிக்னாசா முதல் சூத்திரம் நினைக்கிறேன் பிறகு வேதாந்தத்தை விசாரம் செய்ய வேண்டும் எல்லா சாதனையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அதனால் நம்ம இதில் என்னன்னா விசாரம் வேறு சமாதி வேறு மோட்சத்துக்கும் சமாதிக்கும் சம்பந்தம் இல்லை மோட்சம் வந்து தத்துவ விசாரத்தின் மூலமாகத்தான் வரும் அவங்களுக்கு சமாதியில் ஒரே எண்ணம் தான் நாமளும் சமாதியில் ஒரே எண்ணம் தான் சொல்கிறோம் ஒரே எண்ணம் இருக்கணும் தத்துவ விசாரத்தில் ஒரு எண்ணம் இருந்தால் தத்துவ விசாரம் பண்ணவே முடியாது பல விஷயங்களை கொண்டு வந்து விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணால் தான் வர முடியும் சமாதியில் அப்படி ஒரே எண்ணம் தான் இருக்கும் பிறகு சமாதிக்கு ஞானத்தை அடைஞ்சுதான் போகணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஒரு ஞானியாக இல்லை யோகியாக இருக்கலாம் ஞானியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை தியானம் பண்ணி பயிற்சி பெற்றுட்டா நல்லா நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தோடு பண்ணோம்னா பயிற்சியை தொடர்ச்சியை பண்ணோம்னா சமாதிக்கு போயிடலாம் ஞானத்துக்கும் ஞானம் ஞானி போகலாம் போகாமல் இருக்கலாம் ஞானம் ஞானத்துக்காக சமாதிக்கு போகிறங்கிறது அவசியமே இல்லை சமாதியில் ஞானங்கிறது கட்டாயம் கிடையாது மோட்சத்துக்கு ஞானம் அவசியம் ஞானந்தே அவசியம் சமாதி அவசியம் இல்லை பிறகு சமாதி வந்து மனசை குவிக்கிறதுனால வர்றது ஞான புத்தி கூர்மையினால் வரும் அதனால தான் பண்ணுறோம் சாஸ்திரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை யுக்திபூர்வமாக சொல்கிறோம் அறிவை பயன்படுத்துகிறோம் ஞான அறிவுக்கு அறிவுக்கு நிறைய வேலை அங்கே அறிவுக்கு வேலை கிடையாது சமாதியில் அங்கே அறிவுக்கே வேலை கிடையாது அங்கே மனசை குவிக்கிறது தான் வேலை இங்கே அறிவுக்குத்தே ரொம்ப வேலை ஞானத்துக்கு பிறகு இந்த வேதாந்தி என்ன பண்ணுவான்னா இவனுக்கு வந்து சமாதியிலேருந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சுகம்தான் அவனுக்கு அப்படி இல்லை சமாதியில் இருந்தால் மட்டும்தான் சுகம் வெளியே வந்தால் துக்கம்தான் பிறகு அவன் வந்து தியான பயிற்சியை சமாதி வர்ற வரை கட்டாயம் பண்ணணும்னு சொல்கிறான் நாம் அப்படி இல்லை புரிகிறது வரைக்கும் பண்ணணும் புரிஞ்ச பிறகு நிஷ்டையாகிறது வரைக்கும் பண்ணணும் அதுக்கு பிறகு பண்ணணும் கட்டாயம் கிடையாது அவன் அப்படி இல்லை சமாதியிலேருந்து இருக்கணும் பழகிக்கிட்டே இருக்கணும் சமாதி எது வரைக்கும் இந்த அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவனுக்கு சமாதி வர்றது வரைக்கும் தியானம் பண்ணணும் நம்மளுக்கு சமாதி வர்றது வரைக்கும் பண்ணணுங்கிற கட்டாயமும் இல்லை இப்போ பாருங்கள் சமாதி தான் அவன் சொல்கிறான் நாம் என்ன சொல்கிறான் சமாதி மோட்சத்துக்கு சம்பந்தம் இல்லை சமாதி வேறு மோட்சம் வேறு சமாதி தியானத்தின் முதிர்ந்த நிலையில் வருவது மோட்சங்கிறது ஞானத்தினால் வர்றது தத்துவ விசாரம் அவன் மோட்சத்தை தராதுங்கிறான் நாம் மோட்சத்தை தருங்கிறான் பிறகு உலகம் சத்தியம் நினைக்கிறதுனால சமாதிலே இருந்தால் மோட்சம் கிடைக்கும் நீ வெளியே வரவே கூடாதுங்கிறான் எவ்வளோ மலையாக உட்கார முடியும் நம்ம வந்தால் துக்கம் அவனுக்கு வரவே பயப்படுவான் நீ சமாதிலே இருந்து ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தியான சமாதி வர்றது வரைக்கும் நீ பயிற்சி பண்ணித்தே ஆகணும் அந்த பயிற்சி விடக்கூடாது வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறான் அவன் அப்படி இல்லை ஞான நிலை பெற்றாச்சுன்னா தேவையில்லை சமாதி வரைக்கும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் நம்மளுக்கு அந்த விஷயம் முக்கியம் அவனுக்கு அப்படி விஷயம் முக்கியம் இல்லை அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு தான் அவனுக்கு முக்கியம் அவனுக்கு அதுலேயே சுகம் நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் சுகம் இதே சமாதியில் அவனுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம் வர்ற குழப்பம் இப்போ ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இதை ஐம்பத்தி ஏழாவது சுழத்தில் விரிவாக சொல்கிறார் ஒருத்தருக்கு சமாதி எப்படியெல்லாம் ஏற்படும் சொல்லி பூர்வ ஜென்மத்திலையும் வரும் தொடர்ச்சியான பயிற்சியிலேயே வரும் இதை வந்து அங்கே பார்ப்போம் ஐம்பத்தி ஏழில் பிறகு சமாதி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை சமாதி வரைக்கும் போகணுமா போகக்கூடாது தான் அதாவது நம்மளுக்கு உடற்பயிற்சி செய்யணும் ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி செய்யன்னு சொல்கிறார் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும் ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அவ்வளோ செஞ்சால் போதும் நான் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு பேர் அடிக்கிற அளவுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஜிம்முக்கெல்லாம் போயி பண்ணணுமா கிளாஸ்க்கு வர்றா கைகால் நல்லா இருக்கணும் உட்கார முடியும் முதல் நிமிர்ந்து கேட்க முடியணும் அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உடல் பயிற்சி போதும் இந்த பாக்ஷா படத்தில் கம்பியை தூக்கி அடிக்கிறார்வர் நூறு பேரை அந்தளவுக்கு பயிற்சி வரணுமா அவ்வளோன்னு தேவையில்லை தேவை உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை அது மாதிரி தியான பயிற்சிங்கிறது சமாதி வரைக்கும் போகணுங்கிறது அவசியம் இல்லை நம்மளுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்க்கணும் நம்ம வந்து வேதாந்தம் புரிஞ்சு அது நிஷ்டையாகிறது வரைக்கும் இந்த பயிற்சி தேவை அதுக்காக ரொம்ப அளவுக்கதிகமாக பண்ணணும் புரியுது நிஷ்டை ஆயிடுச்சுன்னா பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் இப்போ சம்ஸ்கிருதம் படிக்கணும் சின்ன வயசுலேயே படிக்கிறான் எல்லாம் இலக்கணம்லாம் படித்து ஆனால் ஆனால் எல்லாம் படித்து நல்லா வர தப்பு இல்லை நம்ம வேதாந்தத்துக்குள்ளே அறுபது வயசு பிறத நுழைகிறோம் இப்போ போய்கிட்டு இலக்கணத்தை போய்கிட்டு ஊட்டிக்கிட்டு படிக்க முடியுமா நம்மளுக்கு இப்போத்த வாசிக்கிற அளவுக்கு படித்தாப்போம் உண்மை தானே முதல்ல இருந்து படித்தா நல்லா படிக்கலாம் இப்போ நம்மளுக்கு படிக்கிறது அப்போ போய்கிட்டு இப்போ அதில் கவனம் செலுத்தக்கூடாது இப்போ எந்த அளவுக்கு தேவைன்னு பார்க்கணும் அந்தளவுக்கு தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஜபந்தியானம் தேவை தான் வாழ்க்கை அதுவே போதும்னு இருக்கக்கூடாது சித்த சுத்தி நம்மளுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதை விடணும்னு விஷயம் இல்லை பண்ணலாம் வேதாந்தத்துக்கு அதிகமாக வரணும் அங்கே குறைச்சிக்கிறணும் அந்தளவுக்கு தான் அந்த ஜபந்தியானம் தேவை வர்றது வரைக்கும் நம்ம நல்லா தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அதுலேயே முடிவு நினச்சி திறந்துடக்கூடாது அது நல்லா பக்குவம் ஆகிடுச்சின்னு சொன்னால் வேதாந்தத்துக்குள்ளே நாம் நுழையணும் அப்படிங்கிறார் தடையில்லாத மனதை ஞானத்திற்கு கொண்டு வரும் வரை தியான பயிற்சி தேவை சமாதி வரை போகலாம் போகாமலும் இருக்கலாம் கட்டாயம் சமாதிங்கிறது அவசியம் இல்லை அப்படி புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு மனசு பக்குவம் அது வரைக்கும் நீ தியானம் பண்ணால் போதுங்கிறார் நம்மளுக்கு நோக்கம் என்னென்னா துக்கம் போகணும் நம்ம கஷ்டம் போகணும் சம்சாரங்கிற கடலில் சுழற்சியிலேருந்து பிறவி சொல்லும் நீங்கணும் இதுதான் மோட்சத்தினுடைய வழியே ஒளியே நம்ம சமாதிக்கு போகணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அது சாத்தியமில்லை சமாதி சாத்தியமில்லை துக்கம் போகணுங்கிறது அந்த வேதாந்தத்தை எல்லா மனிதருக்கும் சாத்தியம் அது தான் அதனால் அந்த துக்கம் போகிறதுக்கு உண்டான ஞானத்தை புரியும் வரை நாம் சமாதி பலகல அந்தியானம் அது கட்டாயம் அது வரைக்கும் போகணுங்கிறது அவசியம் இல்லை பொதுவாக துக்கம் யார் சம்சாரி யார் அப்படின்னா ஒருத்தருக்கு எது நடந்தாலும் துக்கம் எது நடக்காட்டாலும் துக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி தூக்கம் எல்லாம் போகணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்தால் தூக்கம் பாரு இது நடக்கலேன்னு தூக்கப்படுவார் இது நடந்துருச்சேன்னு துக்கம் இது நடக்கலேன்னு துக்கம் சில பேர் பாருங்கள் ஃபோன் பேசிகிட்டு ஃபோன் பண்ணுவோம் ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்து எரிச்சப்படுவாங்க இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட வரலேன்னு கவலையாக இருக்கும் எனக்கு அந்த ரெண்டு அனுபவம் உண்டு தேனியில் இருக்கும்போது நிர்வாகம் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் உடலாம் அவ்வளோ ஃபோனு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அறுபது ஃபோனுக்கு மேலே வந்திருக்கு பேசியிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்போ எவ்வளோ ஃபோனு இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நானும் பண்ணலாம் வராமல் இருந்திருக்கு இங்கே ஆசிரமத்துக்கு வந்த பாரு அதுவும் கஷ்டமாக இருக்கும் இதுவும் நடந்தாலும் கஷ்டம் நடக்காட்டாலும் கஷ்டம் இப்படிப்பட்ட துக்கம் நீங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள் ஒன்று நடந்தால் தூக்கம் நடக்கலைன்னா தூக்கம் இந்த ரெண்டுலேருந்து விடுபடுவதற்கு ஞானந்தே முக்கியம் சமாதி முக்கியம சமாதியில போய் துக்கம் போயிருச்சுனா அந்த நேரம் வந்த பிறகு துக்கம் வந்துடும் ஞானம் இருந்தால் எப்பயும் ஞானம் இருக்கும் சமாதி குறிப்பிட்ட காலம்தே இருக்கும் ஞானம் குறிப்பிட்ட காலம் இல்லை உள்ளுக்குள்ள மைண்ட்ல நிதித்தியாசனம் பண்ணியாச்சுன்னா அது எப்போ வேணாலும் வெளிப்படும் இது சமாதியில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் உட்கார முடியுமா வெளியே வரணும் சாப்பிடவாத வரணும் சாப்பிட்டு வந்தால் அந்த நேரம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஒரு துக்கம் வந்துடும் அதனால எந்த அளவுக்கு தேவைன்னா விஷயம் புரிஞ்சு அதில் நிற்கிற அளவுக்கு தேவை அதுக்கு பிறகு நம்ம சமாதி இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை பிறகு சமாதி வரலாம் வராமலும் இருக்கலாம் ஞானந்தே அது மாதிரி தான் இல்லறத்தில் இருக்கலாம் துறவரத்தில் இருக்கலாம் வாழ்க்கை முறை முக்கியமே கிடையாது ஞானந்தே முக்கியங்கிறார் சமாதி முக்கியம் கிடையாது ஞானந்தே முக்கியம் இல்லறமோ துறவரமோ நம்மளுக்கு தேவை ஞானம் இந்த இல்லறம் துறவர் எப்படி அமையும்னா நம்ம பிரார்த்தக்கரமோ நம்மளுடைய பூர்வ ஜென்ம விலையில் பிறவியில் பிறக்கும் பொழுதே இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழல் இப்படிப்பட்டனு அமைச்சு வெளியே வந்தாச்சு அதில்லேயே அமையும் ஞானம் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஞானம் போது வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும் அதாவது சமாதி வரைக்கும் போனோம்னா சில பேருக்கு சித்திகள் நிறையா வரும் சித்தி நிறையா வரும் அபூர்வ ஆற்றல் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது ஆனால் ஞானம் வராமல் அவஸ்தப்படுறவங்களாம் நிறையா இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில் வந்த உடனே சித்தி வரணும்னு நினப்பாங்க நிறைய அபூர்வ ஆற்றலாக வரணும்னு நினப்பாங்க அது வரலாம் வராமலும் போகலாம் மந்திரவாதியெல்லாம் பார்த்துருக்கோம்ல மந்திரவாதி எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு மந்திரவாதிகள் இருக்கான் எவ்வளோ ஜபம் தியானம் பண்ணி எவ்வளோ கஷ்டமாக பண்ணி என்ன பண்ணுறாரு பயங்கர சித்திகள் வந்துருச்சு யானு இருக்கா எவ்வளோ அக்குரவம் பண்ணுறாங்க எவ்வளோ அக்குரவம் பண்ணுறான் பிறகு அவஸ்தையும் படுறான் இல்லாமே அவன் சமாதிக்கு மேலே எல்லாம் போய் தான் அந்த ஆற்றல்லாம் வர்றான் அப்போ அது ஞானத்துக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது அதாவது சித்திங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில் போன உடனே நம்ம என்ன நினப்போம்னா நம்ம சித்தி வரணும் சில அபூர்வ ஆற்றல் நம்மலாம் கற்பனை நினைக்கிறான் ராமகிருஷ்ணன் பரமேஸ்வரோட சொல்கிறாரு அதாவது இருதயன்னு சொல்லி அவருடைய சொந்தக்கார பையன் இருதயனுக்கு ராமகிருஷ்ணன் மாமா மறை அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் ரொம்ப ஆசை பிடிச்சுவேன் இவருக்கு உதவி பண்ணாலும் ரொம்ப பேராசை பிடிச்சவன் அப்போ கூட அவன் என்ன பண்ணுவனா ஒரு மாடு கண்ணுக்குட்டி ஒரு வாங்கி ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு மாடை குளிப்பாடி கட்டுருவான் ஃபர்ஸ்ட்டு என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு அவர் கேட்பார் ராமகிருஷ்ணர் கேட்பார் என்ன அதை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பார் மாமா இது வந்து பெருசாக வளர்த்துருவேன் வளர்த்தோன்னு கண்டு போடும் அப்புறம் அது ரெண்டு மூணு கண்டு போடும் அப்புறம் இது கண்டு போடும் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு மாடு சேர்ந்துடும் சொல்லுவான் அவருக்கு மயக்கமே வந்துடும் ஒரு கண்டை வச்சுக்கிட்டே இப்படி கற்பனை பண்ணுறாங்க அப்படி ஒரு ஆசை பிடிச்சிடுறாங்க அவன் கேட்குறான் மாமா நீங்கள் சித்தியெல்லாம் கொஞ்சம் காளியை பார்க்குறீங்க காளி தரிசனம் உங்களுக்கு நிறையா கிடைக்குது சித்தியெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த ஊர் சம்பாரிச்சிடலாம் பணம் சம்பாரிச்சிடலாம் கொஞ்சம் கேட்டு வாங்கலேன்னு சொல்கிறான் இவர் என்ன பண்ணுறாரு இவர் சின்ன குழந்த மாதிரியாக போடுறாரு காளியை பார்க்குறது காளியை பேசுறது அதோட தரிசனம் பண்ணுறது காளி சேலை பிடிச்சிட்டே போவாராம் எல்லோரும் என்ன இப்படி நடக்கிற இவருக்கு அந்த காட்சி கா அப்போ கேட்டானா கேட்ட உடனே இவர் சொன்னாரான் காலிகிட்ட போய் இந்த மாதிரி இருந்தேன் இப்படி கேட்குறான் ஏதோ சித்தியெல்லாம் வேணும்னு கேட்குறான் அப்படின்னு காலிகிட்ட சொன்ன உடனே ஒரு மோசமான நபருனுடைய கழிவுகளை காமிச்சு இது போய் உனக்கு வேணுமானு கிடச்சேன் இந்த இதை போய் உனக்கு காமிச்சு இது உனக்கு வேணுமானு கேட்டோம் இவர் அடிக்கிறார் ஏட்டா எதை கேட்க சொன்னேன் நீ ஏன்னா வீழ்த்திறன் கீழே நாம் என்ன நினப்போம் ஆன்மீகத்துக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா ந நிறைய பேருக்கு உண்டு உண்மையிலே நடக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லது மட்டுமா நினைக்கிறோம் கெட்டது நினைக்காம இருக்கமா எப்படியாவது வந்துடும் பாருங்க காரில் போய்கிட்டு இருக்கோம் ஏத்த லாரி ஏன் வந்து மோதிருச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படி நினச்சப்போ நடந்துரும்ல கெட்ட என்ன வராமல் எப்பொழுது இருக்கோ அப்போது நினச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்பாவது நடந்துடும் சொல்லுவாங்க ஞானிகளுக்கெல்லாம் பூமிக்குள்ளே வைரம் வைடூரியனும் தெரியும்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கோமா இல்லையா யாருக்கு தெரியும் தெரியுமா அந்த வைரத்தையும் வைடூரியத்தையும் மண்ணாக பார்க்குற புத்தி வந்துச்சுன்னா தெரியுமா அவருக்கு மண்ணும் ஒன்று வைரம் ஒன்று உள்ளுக்குள்ளே புதையல் இருக்குது தெரியுமா மாட்டார் ஆனால் அவருக்கு உள்ளே அவ்வளோ இருக்குதுன்னு தெரிய சொல்லவும் மாட்டார் கண்டுக்கிறவும் மாட்டார் அது மாதிரி கெட்ட எண்ணெய் வராமல் இருக்கிற பொழுதே நடக்கலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு நடக்காமல் நல்லது அது மாதிரி இந்த சமாதியில் வரும்போது சித்திகள் வரலாம் அதில் அபூர்வ ஆற்றல் வரலாம் அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அதனால் சம்சாரங்கிறது போகாது இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க அதாவது இந்த ஞானத்தை அடைஞ்சவங்கள்கிட்ட ஒருத்தருக்கு சமாதி வந்திருக்கும் ராமகிருஷ்ணா பரவசருக்கு இயல்பிலேயே சமாதி ஒருத்தருக்கு சமாதி வந்திருக்காது அப்போ அவர் ஞானி இவர் ஞானி இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் வாழ்க்கை முறை என்பது வேறு ஞானம் என்பது வேறு ஒரு சிஷ்யர் காமிங்க ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மாதிரி அவருடைய சிஷியர் விவேகானந்தர் இருந்தாரா இவர் லைஃப் ஸ்டைல் வேற அவர் லைஃப் வேற ஞானம் ஒன்றும் சரி இன்னைக்கு கிட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒரு தீட்சமான சன்னியாசிகள் இருக்காங்க ஒரு சன்னியாசி மாதிரி இன்னொரு சன்னியாசியினுடைய லைஃப் பாருங்க இருக்கவே இருக்காது ஆனால் பெற்ற ஞானம் ஒன்றா இருக்கு இப்போ ஆதிசங்கர் இருக்கார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிஷியர் இருக்காமீங்க ஆனால் அவர் சொன்ன ஞானத்துப்படி எல்லாரும் இருக்காங்க அவர் சொன்ன ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவருடைய சிஷ்யர்கள் இருக்காங்க ஆனால் அவர் லைஃப் மாதிரி வாழ்ந்தவங்களும் ஒரு சார் கமிக்க முடியுமா லைஃப் ஸ்டைலுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது பிராரத்த கர்மத்தினால் அவரை லைஃப் ஸ்டைல் ஒருத்தர் இருக்கலாம் சன்னியாசியாக இருக்கலாம் சன்னியாசியாக ஞானம் இல்லாமல் இருக்கலாம் இல்லறத்தினாரும் ஞான நிஷ்டனாக இருக்கலாம் இந்த ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க லைஃப்ல அதாவது பிரம்ம ஒன்றான பிரம்மனிடத்தில் தோன்றியவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை ஒன்றான பிரம்மனிடத்தில் தோன்றியவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை இருக்காது இரட்டை குழந்தை இருந்தால் கூட அது வேற இது வேறதான் அப்படியே அச்சல் செஞ்சு வச்சால் இது இருக்க இடம் வேற இது இருக்க இடம் பிரம்மனிடம் மண் தோன்றுச்சு ஆனால் ஒன்றை போல் இன்னொன்று கிடையவே கிடையாது அது வந்து அது மித்தியா ஞானம் சத்தியம் அது ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருக்கும் ஞானந்தே முக்கியமே ஒழிய சமாதி லைஃப் சமாதி வந்தாத்த ஞானம் சமாதி வராட்டி ஞானங்கிறது முக்கியமே இல்லை நம்மளுக்கு புரிஞ்சாச்சா விஷயம் புரிஞ்சாச்சா அந்த விஷயத்து நிற்க முடியுதா அது வரைக்கும் தியானம் பயிற்சி எல்லாம் கட்டாயம் தேவை அது வரைக்கும் போகலாம் போகாமல் போனால் நல்லது அதில் போயிட்டு பிறகு அதுலேயே அடிமையாகிடவும் கூடாது நம்மளுக்கு தேவை ஞானம் தான் அப்படிங்கிறார் அதனால் என்னன்னா சமாதிங்கிறது எந்த அளவுக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிறங்க தியானம் வந்து நம்மளுக்கு வந்து கைகூடும் பொழுது அந்த கைகூடுற விஷயத்தில் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் என்ற செயல் இருந்தால் சவிகல்ப சமாதி அந்த ரெண்டு நீங்கிருச்சுன்னா அது சகுன பிரமணாக இருக்கட்டும் நிர்குண பிரமணாக இருக்கட்டும் விஷயத்தில் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிருவி கல்ப சமாதி இதுதான் இங்கே சொல்லியிருக்கார் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் தீபம் வந்து எதனாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது மாதிரி காற்றில் காற்று உள்ள தீபத்தை போல அப்படிங்கிறார் காற்று இல்லாத இருக்காது கூண்டுக்கள் இருக்க காற்று அசையாத இடத்தில் எப்படி எரியுது இப்போ இந்த கூண்டுக்குள்ளே இருக்கு அது பாட்டுக்கா அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை வெளியே எவ்வளவு டிஸ்டர்ப் வந்தாலும் அது வந்து சஞ்சலப்படாது அது போல இவனுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்லி இருக்கிறார் இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கலாம் தியாத்ருத் தியாத்ருத்யானே பரித்யச் தியாத்ருன்னா நான் அதாவது தியானம் செய்பவன் நான் என்ற உணர்வு நான் தியானம் செய்வன் என்ற உணர்வும் தியாத்ரு தியானே அடுத்த வார்த்தை தியானேன்னா இப்பொழுது தியானம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்ற உணர்வும் தியானம் செய்பவன் என்ற உணர்வும் இப்பொழுது தியானம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உணர்வும் பரித்யஜ கிரமாத் கிரமாத்னா முறையாக பரித்யஜ்ய சென்று விடும் பொழுது முறையாக போகணும் அது படிப்படியாக நம்ம பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அது முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் முறையாக சென்று விடும் பொழுது பருத்திய அதுக்கு அடுத்த வார்த்தையை விட்டு ரெண்டாவது வரைக்குவாங்க நிவாத தீபவத்து அந்த வார்த்தையை கடைசியில் பார்க்கலாம் முதல் வீட்டில் கடைசி வார்த்தையை கடைசியில் பார்க்கலாம் நிவாத தீபவத்துன்னா தீ நிவாதம்னா இடத்தில் காற்று இல்லாத இடம்னா காற்று அசையாத இடத்தில் காற்று செல்லாத இடத்தில் தீபவத்து தீபத்தை போல காற்று இல்லாத இடத்தில் உள்ள தீபத்தை போல அடுத்த வார்த்தை சித்தம் சித்தமானது மனமானது முதல் வரியில் கடைசி வார்த்தை எடுத்துங்க தியாய் தியேய ஏக கோச்சரம் அதை பிரித்தோம்னா தேய்க கோ கோச்சரம் இருக்குது தேய ஏக கோச்சரம் ஏ ஏன்னா தியானத்திற்கு உரிய விஷயம் ஏக அதில் ஒன்றில் மட்டும் கோச்சரம் அசையாமல் இருப்பது காற்றில்லாதவிடத்தில் உள்ள தீபத்தை போல சித்தமானது தியானத்திற்குரிய விஷயம் ஒன்றில் மட்டும் அசையாமல் இருப்பது ரெண்டாவது வரி கடைசி சமாதி ரபிதீயதே சமாதி என்று அபிதீயதே சொல்லப்படுகிறது சமாதி அபிதிய சமாதி என்று சொல்ல படுகிறது அதாவது நான் தியானம் செய்பவன் என்ற உணர்வும் இப்பொழுது தியானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற உணர்வும் முறையாக சென்றுவிடும் பொழுது காற்று இல்லாத இடத்தில் உள்ள தீபத்தைப் போல சித்தமானது தியானத்திற்கு உரிய விஷயம் ஒன்றில் மட்டும் அசையாமல் இருப்பது சமாதி என்று சொல்லப்படுகிறது இங்கு சமாதிக்கு லட்சணத்தை உதாரணத்தோடு சொல்லிட்டார் நிறுவிகல்ப சமாதிக்கு சவிகல்ப சமாதியில் மூணு இருக்கணும் இங்கே மூணு இல்லாமல் ஒன்று மட்டும் இருந்தால் அது நிருவிகல்ப சமாதி பொதுவாக சமாதியை பற்றி நாம் இங்கே நாலு கருத்துக்கள் அஞ்சு கருத்து பார்த்தோம் சமாதினா என்னென்னு பார்த்தோம் பிறகு அதில் சவிகல்பம் நிக நிறு நிருவிகல்ப சமாதின்னு பார்த்தோம் மூணு வேறுபாடாக இருந்தால் சவிகல்ப சமாதி இந்த இதில் ரெண்டு பேர் நீங்கள் ஒன்று மட்டும் இருந்தால் நிறுவிகல்ப சமாதி சமாதிக்கு மட்சத்துக்குள்ள சம்பந்தத்தையும் பார்த்தோம் சமாதிக்கு மோட்சத்துக்கு சம்பந்தம் இல்லை ஞானத்துக்கு மோட்சத்துக்குனே சம்பந்தம் சமாதி ஒருவருக்கு எப்படி ஏற்படுங்கிறத பயிற்சியினாலும் பூர்வ ஜென்மத்தினாலும் சொன்னோம் அது ஐம்பத்தி ஏழில் விளக்குற ரங்க பார்க்கலாம் சமாதி எந்த அளவுக்கு தேவைன்னா ஞானம் பெற்று அது நிலை பெறு வரைக்கும் நம்மளுக்கு தியானம் தேவை சமாதி வரைக்கும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் இந்த கருத்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்வம் ய தும் அப்போச்சராமீய்தே வீத்தி தியசீதத்தை விறத்தயஸ்து தான அப்பாத்ம கோச்சராஹாம் அனுமீயம் இங்க சமாதி அவஸ்தையை பற்றி ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை இங்கே நீக்கிறார் என்ன சந்தேகம்னா நான் சமாதி அவஸ்தையில் இருக்கும் பொழுது நான்கிற உணர்வும் இல்லை இந்த சமாதிங்கிற இது நடந்துக்கிட்டு இருக்குங்கிற எண்ணமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நான் சமாதியிலே இருந்தேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நான் அதை பார்த்தவே நான் இருக்கணும் அந்த செயல் நடந்ததுங்கிற எண்ணமாவது இருக்கணும் ரெண்டு எண்ணம் இல்லாட்டி நான் எப்படித்தான் சமாதியிலிருந்து சொல்கிறது அது எப்படி அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு ஒரு நான்கிற உணர்வும் இல்லை இந்த சமாதியில் இருக்கிறேங்கிற அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற எண்ணமும் இல்லை பிறகு எப்படி இதில் நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது சமாதியில் இருக்கும் பொழுது வேறு எந்த எண்ணங்களும் அறியப்படவில்லை ஆனால் ஆத்மாவை பற்றிய விஷயம் இருந்தது இங்கே நம்ம வந்து நிதித்தியாசனத்துக்கு நம்ம தத்துவ விஷயத்த சொல்கிறோம் ஆத்மாவை பற்றிய ஒரு விஷயம் எண்ணம் இருந்ததுங்கிறார் அது எப்படி தெரியுதுன்னா எந்திரிச்ச பிறதே தெரியுமா சமாதியில் இருக்கும்போது தெரியாது அது விளக்கம் பார்க்கலாம் எந்திரிச்சப்பறது தெரியும் வெளி சமாதியிலேருந்து வந்தவனுக்குத்தான் தெரியுங்கிறார் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது வேறு எந்த எண்ணமும் இல்லை அது ஆத்மாவை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் இதம் விருத்தி அகம் விருத்தின்னு சொல்லுவாங்க அதாவது இதம் விருத்தி மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது இப்போ எப்படி உதாரணம் சொல்கிறேன் புரியும் இப்போ நான் வந்து ஒரு கடிகாரத்தை பார்க்குறேன் முதல்ல ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை தொடர்ந்து அந்த இன்னொரு எண்ணம் வந்தால்தான் அதை பற்றி நம்ம சொல்லவே முடியும் அதில் இருக்கேங்கிறதே சொல்ல முடியும் இப்போ இந்த கிடிகாரத்தை பார்க்குறேன் பார்த்த உடனே கெடியாரங்கிற எண்ணம் வருது கெடியாரங்கிற எண்ணெய் வந்த உடனே இந்த கெடியாரத்தை நான் பார்த்தேன் அந்த எண்ணெய் வந்திருக்குங்கிறத பார்க்கறதுக்கு இன்னொரு எண்ணெய் வரணும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற எண்ணெய் வந்தாத்தே அது உள்ளே போகணும் இருக்கா இல்லையா அந்த நான்குற அங்கே உணர்வு வரணாங்க இந்த கெடியாரம் பார்த்தேங்கிறது இதம்பிருத்தி அங்க நான் பார்த்தேங்கிற எண்ணெய் வந்தால் தான் சொல்ல முடியும் அங்கே நான்கிற எண்ணெய் வந்தால் தான் அது வந்து அகம்பருத்து இது ரெண்டு சேரும் பொழுதுதான் அந்த எண்ணம் பதிவாகும் பொதுவாக அப்படி இருக்கு இல்லை இந்த விஷயத்தில் இங்கே என்ன சொல்கிறன்னா இந்த நான்கிற உணர்வும் நான் பார்த்தேங்கிற உணர்வும் வந்தாத்தேன் இந்த கடிகாரத்தை பார்த்தேங்கிறத சொல்ல முடியும் இல்லாட்டி சொல்ல முடியாது இதுக்கு பிரமாணம் என்ன நான்கிற உணர்வு இருக்கணும் அது இருக்கணும் சமாதியில் ரெண்டுமே இல்லையே நீ அந்த எண்ணத்தில் இருந்தேன்னு எப்படி சொல்கிறீங்க கேட்கலாம்ல நான்குற எண்ணமும் இல்லை தியானம் நடைபெற்றுக்கின்ற செயல் நடந்துச்சு அப்படிங்கிற எண்ணமும் இல்லை எப்படி சமாதியில் இருந்தேன்னு சொல்கிறீங்க எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன பிரமாணம் முதல்ல பார்த்த எண்ணம் வந்த பிறகு நான்குற எண்ணம் இருக்கணும் அந்த பார்க்குற செயல் பா பண்ணியிருக்கேங்கிற அந்த செயலுங்கிற எண்ணம் இருக்கணும் இது ரெண்டும் இல்லையே எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குற அப்பில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து நான் சமாதியில் இருக்கிறேங்கிற எண்ணம் இருந்து வச்சுக்க நீ சமாதியில் இல்லை நிறுவிகல்ப சமாதியில் இல்லைன்னு அர்த்தம் செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறோங்கிற எண்ணம் இருந்தால் நிறுவிகல்ப சமாதியில் இல்லை உண்மையிலே இல்லை இல்லை அப்படி அதை சொல்ல முடியாது ஆனால் இருந்திருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் அதாவது இதுக்கும் உதாரணம் தூக்கம்தான் தூக்கம் தான் உதாரணம் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் தூஞ்சிக்கிட்டு நான் தூங்குகிறேன் என்ன இருந்தா தூங்கல தூங்குகின்ற செயல் நடைபெற்று என்ன இருந்தா அப்பையும் தூங்கல ஆனா தூங்கிருக்கேன் சரி தூங்குணுங்கிறது எப்படி தெரியுது எனக்கு எந்திரிச்சப்படுறதே தெரியுது வெளிச்ச பிறகு என்ன நினைக்கிறோம் நான் டயத்தை பார்க்குறோம் காலமும் தெரியலை அஞ்சு மணி நேரம் ஒன்றுமே தெரியாமல் அடித்து போட்டது மாதிரி தூங்கினேன் அஞ்சு மணி நேரம் எனக்கு எதுவுமே தெரியலையே ஒன்றுமே நட என்ன நடந்துச்சுனே தெரியலையேங்கிற தெரியலேங்கிற ஒரு பதிவு அங்கே ஆயிருக்கு உணர்வும் இல்லை நான் தூங்கினேன்ற அந்த செய்ய அந்த உணர்வும் இல்லை இது கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டு கொஞ்சம் யோசிச்சா இருந்தேன் வரும் அப்போ அதுக்கு வந்து பிரமாணம் என்னென்னா விழிச்ச பிறகுதான் அதில் பதிவாயிருந்தா தான் நம்ம பண்ண முடியும் பதிவாயிருக்காடி பண்ண முடியாது அதாவது இந்த அர்த்தாபத்தி பிரமாணம்னு சொல்லுவாங்க அர்த்தாபத்தி பிரமாணம் அல்லது அனுமான பிரமாணம்னு சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டு விஷயம் இருக்குது புகை தெரியுது மலையில் பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் நெருப்பு தெரியாது புகை மட்டும் தெரியுது அப்போ நம்ம என்ன புகையை பார்த்துட்டு நெருப்பு அங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறோம் இது நேரடியாக அந்த நேரத்தில் நடக்கிற ச புகையத்தையும் பார்த்துருக்கோம் ஆனால் அனுமானம் பண்ணுறோம் நெருப்பு இருக்குதுன்னு சொல்லி அனுமானம் பண்ணுறோம் ஏன்னா அந்த புகை தெரிகிறத வச்சு அனுமானம் பண்ணுறோம் வேறு இடத்துல பார்த்துருக்கதை வச்சுட்டு இப்போ நைட்டில் நல்லா மழை பேஞ்சிருக்கு நாம் நல்லா தூங்கியாச்சு ஒன்றுமே தெரியலை அந்த புகை நெருப்பு அனுமான பிரமாணம் புகையை கண்ணில் பார்த்துட்டு அனுமானம் பண்ணுறோம் இங்கே நைட்டில் ஃபுல்லாக மழை பேஞ்சிருக்கு நம்ம பார்க்கல காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம் மழையெல்லாம் ஒன்றுமேலாம் வெயில் அடிக்குது ஆனால் வெளியே பார்த்தா புறம் தண்ணியாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறான் மழை பேஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் நேர பார்க்கல இங்கேயாவது புகையை பார்க்குறோம் இங்கே அனுமானம் என்ன பண்ணுறோம் மழை பேஞ்சிருந்தாத்தன் இந்த தண்ணி இருக்க முடியும் அப்படிங்கிறது காலையில் விழிச்ச பிறகு தெரிய தெரியுது அர்த்தாபத்திய பிரமாணம்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் இல்லை தெரியுது தியானம் பண்ண நேரத்தில் தெரிகிறதில்ல வெளிச்ச பிறகு ஓம் நமட்சிவாய எண்ணத்தில் மட்டும் இருந்தேன் சிவன் ரூபம் மட்டும் எனக்கு இருந்துச்சு தூக்கத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற எண்ணம் வருது இங்கே அந்த எண்ணம் உள்ளே வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்குமா ரிஜிஸ்டர் ஆகி விழிச்ச பிறகு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் நான் இவ்வளவு நேரம் இதே எண்ணத்தில் இருந்தேங்கிறது விழிச்ச பிறதே தெரியும் அப்போ தெரிஞ்சுன்னா அதுக்கு பேர் சமாதி இல்லை அப்படிங்கிறார் அதாவது ஒருத்தர் சிவனவோ விஷ்ணுவோ ஏதாவது தியானம் பண்ணலாம் அது மட்டும் இருந்து இந்த உணர்வு இல்லாமல் இருந்து நேரம் போகிறதே தெரியாது இல்லை நம்ம இந்த தத்துவ விஷயமா இருக்கலாம் அப்போ அது நிர்வீகல்பா சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் நாமமாக இருந்தாலும் அது மட்டும் இருந்தால் நிர்வீகல்பமாதி தான் இந்த உணர்வு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் சவிகல்பமாதி அப்படிங்கிறார் பிறகு விஷயம் விட்டு விட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அது தியானம் அது வந்து சமாதின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் விட்டு விட்டு வந்தாலும் அதுக்கு பேர் தியானம் தான் தியானத்தில் நேரம் தெரியும் சமாதியில் நேரம் தெரியாது சிவ யானத்தில் நேரம் தெரியும் விஷயமெல்லாம் தெரியும் ஆனால் அதில் நேரமே தெரியாது அப்படிங்கிறார் எவ்வளோ நேரம் வந்தப்படே தெரியுங்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா எப்போ ஒரு விஷயமே ஒரு முதல்ல ஒன்றை பார்த்த உடனே ஒரு எண்ணம் வருதுன்னு அந்த எண்ணம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது அந்த எண்ணத்தோட நான்கிற எண்ணத்தை சேர்த்துட்டிங்கன்னா த அங்கே நான் அப்படிங்கிறதவங்க போய் சேர்ந்தா தான் அது சுகத்தையே துக்கத்தையே கொடுக்கும் இந்த அகம் விருத்தி போகணும் இதம் விருத்தி மட்டும் ஒரு பொருளை பார்க்குறோம் அது மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பிரச்சனை வராது அகம் விருத்தி சேரும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வரும் எப்படின்னா ஒரு சுகமோ துக்கமோன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு பொருளை இருக்குது அந்த பொருளை ஒருத்தர் உடைக்கிறான் பார்க்குறோம் இப்போ உடைக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்தாச்சு ஒன்றுமே கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பொருள் என்ன என்னுடைய பொருள் விலை கூடுன பொருள் அப்படிங்கிற என்ன வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் துக்கம் வந்துடும் அது வரைக்கும் பொருள் உடஞ்சிருக்கு அவ்வளோதான் அதோட முன்னாங்க ஜாயிண்ட் ஆகலை இந்த அகம் வருத்தி சேரும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வருது சமாதியில் அகம் வருத்தி சேராது அப்புறம் இன்னொன்று பாருங்கள் இதே பொருள் வந்து ஒரு எதிரியினுடைய பொருளாக இருக்கட்டும் என்ன வரும் சந்தோஷம் வந்துடும் துக்கம் வராது பொருள் உடைகிறங்கிற எண்ணம் வந்து முதல் விருத்தி அந்த பொருள் உடைஞ்சதை நான் சம்மந்தப்படுத்தி நான் அப்படிங்கிறதில் சேரும் பொழுது அங்கே பிரச்சனை சுகமோ துக்கமோ வருது இந்த சமாதியில் நான்கிறது அங்கே போகவே போகாது அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது யூஸே பார்க்குறேன் டிவியில் ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா துக்கமாக வர்றோம் ஒரு செய்தி அவ்வளோ தான் இருக்கவங்க யாரும் சம்மந்தப்பட்டாச்சுன்னா நான்கிறது போயாச்சுன்னா அங்கே துக்கம் எல்லா பிரச்சனையும் வந்துடுவாங்க அப்போ அந்த சமாதியில் அந்த நான்கிறது போகாததுனால அங்கே ஒரே ஆனந்தம் தான் அந்த அதாவது இதம்பிருத்தி மட்டும் இருக்கும் அகம் விருத்தி அங்கே சேர ஆனால் வந்த பிறகு தெரியுது தெரியாமல் இல்லை தியானந்த வந்த பிறகு விழிச்சு வந்த பிறகு தெரியுது அப்படிங்கிறார் நம்ம பார்த்து இதில் சொல்கிறார் எப்பயுமே ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்காது அந்த வார்த்தையோட சம்பந்தம் நான் படித்து துக்கம் வரும் திறார் ஒருத்தர் ஏதோ வார்த்தை திட்டிக்கிட்டு யாரோ திட்டம்ச்சு உனையத்தான் திட்டின்னு சொல்லிட்டு என்னாச்சு முடிஞ்சி நான்கிறத சேருது பீமன் வந்து துரோணாச்சாரியார் இது பண்ணும் பொழுது அவரை கொள்வதுக்கு வழி பண்ணுறாங்க அஸ்வத்தாமன்ங்கிற யானையை பீமையை கொள்றான் கொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து அஸ்வத்தாமனை பீமையை கொண்டுட்டான்னு சொல்லுங்கிறார் சொல்ல மாட்டேங்கிறாரு அவன் அஸ்வத்தாமன் யானையை கொண்டுறாங்க அதவாது சொல்கிறான் அப்படிங்கிறாரு தர்மன்ட்ட அவர் த தர்மர் என்ன சொல்கிறாரு பீமன் கொன்றது அஸ்வத்தாமன் சொல்கிறாரு யானைங்கிறவும் சங்க ஊதிடுறார் அது யானைங்கிறது காதலை விழுகலை துரோணாச்சாரியா இருக்க பீமன் கொன்றது அஸ்வத்தாமன் அங்கே ஒரு சாயிண்ட் ஆயிட்டார் பைய பையன் தான் யானைன்னு கேட்டுருந்தானே ஜாயிண்டாக இருக்க மாட்டார் அந்த சப்தம் ஜாயிண்டாக இருக்க மாட்டார் அப்போ நான்கிற விருத்தி போகும் பொழுது துக்கம் எல்லாமே வருது இந்த அகம்பிருத்தி தான் பிரச்சனை அகம்பிருத்தி நீங்கும் பொழுது தான் அங்கே அமையில ஆனந்தம் கிடைக்குது அது நிருவிகல்ப சமாதியில் ஒரே ஆனந்தமாக இருக்கான் விழிச்சி வந்த பிறகு இந்த எண்ணம் மட்டும் இருந்தது நான் ஆனந்தமாக இருந்தேன் தூக்கத்தில் என்ன இருக்குது ஒரு எண்ணமும் இல்லை ஆனந்தமாக இருந்தேன் பெரியதா இல்லையா அங்கே நான்கிறது எல்லாம் செயலும் அதே மாதிரி இந்த ஓம் நம்ம சிவனுடைய ரூபம் மட்டும் இருக்குது அது பிறகு வேறு எதுவுமே இல்லை அப்போ அப்போ ஆனந்தம் இருக்குது ஒரே ஆனந்தம் ஆனந்தமாக இருக்குது ஏன்னா வேறு எண்ணம் வரலையே அகமிருத்தி அங்கே சேரலை இதம் விருத்தி மட்டும் இருக்குது அதை ரெண்டையும் வச்சுட்டு நான் சமாதியில்தான் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் பார்த்துடலாம் ரெண்டே நிமிஷம் இது அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தில் விருத்தயஸ்து விருத்தயஸ்து விருத்தையக அதாவது விருத்தயன்னா எண்ணங்கள் ஆத்மாவை பற்றி புரிந்துள்ள எண்ணங்கள் ததா நீம் அப்பொழுது சமாதி அவஸ்தையின் போது அக்ஞாதா மூணாவது வார்த்தை அக்ஞாதா அபி அந்த அப்யாத்மன் இருக்குது அதில் அபி ஆத்மன் பிரிக்கணதை அக்ஞாதா அப்படின்னா அறியப்படாமல் இருந்த போதிலும் பற்றி புரிந்துள்ள எண்ணங்கள் சமாதி அவஸ்தையின் போது அறியப்படாமல் இருந்த ஆத்ம கோச்சராக ஆத்மாவை விஷயமாக கொண்டுதான் இருந்தது என்று ஆத்மா கோச்சரா அந்த ஆத்மாவத்தை நான் வந்து சமாதியில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது என்று ரெண்டாவது வரி ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை வியித்தி தசிய வியித்தி தசியன்னா சமாதியிலிருந்து எழுந்த அவனுக்கு சமுத்திதாத் சமுத்திதாத்னா தோன்றுகின்ற முதல் வார்த்தை ஸ்மரணாத் அணுமீயந்தே ஸ்மரணார்த்தன ஞாபகத்தினால் நினைவினால் அணுமியந்தே யூகிக்கப்படுகிறது சமாதியில் எண்ணங்கள் ஆத்ம விஷயமாகவே இருந்தது என்று யூகிக்கப்படுகிறது இங்கே என்னன்னா ஆத்ம ஆத்மாவை பற்றி புரிந்துள்ள எண்ணங்கள் சமாதி அவஸ்தையின் போது அறியப்படாமல் இருந்த போதிலும் ஆத்மாவை விஷயமாக கொண்டுதான் இருந்தது என்று சமாதியிலிருந்து எழுந்த தோன்றுகின்ற ஞகத்தினால் அல்லது நினைவினால் சமாதியில் எண்ணங்கள் ஆத்ம விஷயமாகவே இருந்தது என்று வியூகிக்கப்படுகிறது இங்கே சமாதியில் இருந்ததே இருந்தேங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா பிரமாணம் என்னென்னா எந்திரித்த பிறகு அந்த ஞாபகம் எனக்கு பதிவாயிருக்கு அதை வச்சு சொல்லிடலாம் நான் இந்த எண்ணத்தை தூங்கும்போது எப்படி ஒன்றும் தெரியாமல் ஆனந்தமாக இருந்தேங்கிற பதிவு இருந்ததோ அது மாதிரி இந்த எண்ணம் இருந்தது அங்கு அஞ்ஞானம்ங்கிற எண்ணம் இருந்தது இங்கே இந்த எண்ணம் இருந்தது ஆனந்தம் இருந்தது என்பது விழித்த பிறகு தெரிவதால் நான் சமாஜியிலன் இருந்தேன் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது இது இந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலே அர்த்தம் இன்னும் இதை பற்றிய சில விஷயங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஹரி ஓம் தச்சத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷே ஓம் ஷாந்தி ஷாந்தை ஷாந்தி ஹரி ஓ மாதிகுதஸ்வீ ஜய